ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்ம போதம் பகவான் ஆதிசங்கரர் அருணிய ஒரு அருமையான நகரண கிரந்தத்திலே மொத்தம் அறுபத்தி எட்டு ஸ்லோகங்கள் இருக்கின்றன இந்த அறுபத்தி எட்டு ஸ்லோகங்கள்ல இது வரைக்கும் நம்ம வந்து ஐம்பத்தி நான்கு ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம் நான் வந்து இந்த ஐம்பத்தி ஸ்லோகத்துக்கு அப்புறம் சீக்கிரம் முடிச்சிக்கலாம் இந்த வாரத்துல வகுப்பு முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனா அது கொஞ்சம் மாற்றம் பண்ணிடுச்சு அதனால ஈஸ்வர சங்கல்பம் தான் இங்கே நடக்கும் நாம் தனித்த மனதில் எடுக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்குமே நடக்காது அதனால தான் எல்லாமே பிரபஞ்ச மனம் யூனிவர்சல் மைண்ட் காஸ்மிக் மைண்ட் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா அதுதான் முடிவு பண்ணும் தனித்த மனமாகிய நாம் வந்து இதை இப்படி கொண்டு போலாம் அப்படி கொண்டு போலாம் அப்படின்னு நினைச்சாலும் அது அதனுடைய அனுகிரகம் இருந்தாதான் அது நடக்குமே தவிர இல்லைன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது கடந்த ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகத்திலே பகவான் ஆவிசங்கரர் வந்து என்ன சொன்னாரு அந்த சத்குருவின் வழிகாட்டுதலின் படி செல்லும் ஒருவன் இறுதியில் எதை அடைந்தால் அது ஆனந்தம் மட்டுமின்றி அதுவே அறிவின் ஊற்றாய் திகழ்ந்து அதற்கும் மேலே பெறுவதற்கு ஒன்றுமில்லை என்று காட்டுமோ அதனை அடைவான் அதுவே பிரம்மம் அதை நீ உறுதியாக என்று சத்குரு பகவான் ஸ்ரீ ஆதிசங்கரன் நமக்கு அறிவுறுத்தினார் அதை நம்ம கடந்த ஐம்பத்தி ஸ்லோகத்தின் மூலம் புரிந்து கொண்டோம் இங்க இந்த ஆத்ம போதம் அப்படிங்கிற நூல்ல நமக்கு பகவான் ஆதிசங்கரன் அந்த ஆத்மாவை பற்றி ரொம்ப அருமையான ஒரு புரிதலை கொடுத்துக் கொண்டே வருகிறார் அதுல நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாகவும் ஈர்ப்போடவும் படிக்கிறோமோ அப்பதான் நம்ம அதுல வந்து தேர்ச்சி பெற முடியும் சரி ஏனோ தானோ அப்படின்னு வகுப்புகள்லாம் வந்துட்டு போனாலும் இது உள்ளேயே போகாது ஏன்னா இதெல்லாம் வந்து மன தூய்மைதான் முதல்ல முக்கியம் அதாவது மன தூய்மை இருக்கிறவங்க தான் இந்த வந்து உள் வாங்கி புரிந்து கொள்ள முடியும் மற்றவர்கள்லாம் வந்து பத்தோட பதினொன்னா வந்துட்டு போலாம் அவ்வளவுதான் பாடம் உள்ள போகாது கதை கேட்கற மாதிரி இருக்கும் அப்புறம் மறந்துடுவோம் எப்படின்னு ஒரு சினிமா பாடத்துக்கு போனோம்னா அந்த சினிமா படம் பார்த்துட்டு வந்து அந்த மூணு மணி நேரம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருப்போம் அங்கே ஒரு ஆக்ஷன் சீன் பார்த்துட்டு வந்து வெளியே கையை காலம் ஆட்டிகிட்டு இருக்கிற பசங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஒரு பேய் படத்தை பார்த்துட்டு வந்தோன்னா பயந்துகிட்டு இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் ஆனால் அதெல்லாம் எவ்வளோ நேரம் அந்த ஒரு நேரம் அவ்வளோதான் அந்த படம் பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் நேரம் அப்புறம் பார்த்து அதெல்லாம் இயல்பாக இருப்பாங்க அது மாதிரி இங்கே இந்த பாடத்திட்டத்தையும் படிச்சுட்டு அப்படி தான் கொஞ்சம் நேரம் எல்லாம் அப்படியே எல்லாம் தெரிஞ்சிடுச்சு எல்லாம் புரிஞ்சிடுச்சும்பாங்க அப்புறம் கடைசியில் ஒன்றும் தெரியலைங்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா அதில் வந்து அவங்க முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை அதுதான் விஷயம் முழுமையாக புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா இங்க நம்ம நம்மளை அர்ப்பணிக்கணும் அப்பதான் புரிந்து கொள்ள முடியும் எதுவுமே அப்படித்தான் நமக்கு வந்து பாடத்திட்டம் வந்து உள்ள போகணும் அது நமக்கு பயன் கொடுக்கணும் அது வேலை செய்யணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க போறணுமா அது கிட்ட உங்களை ஒப்படைக்கும் போதுதான் அது பயன்படும் இல்லைன்னா பயன்படாது வேலை செய்யாது அதை புரிஞ்சுக்கங்க இப்ப என்ன வேணும் வேணும் இதே மாதிரி ஆன்மா பத்தி ஆதிசங்கர் சொல்லிட்டு வரும்போது இப்ப ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம் தத் பிரம்மே அவதார ஏன் இந்த ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தா எதைத்தனது உண்மையான உருவமாக கண்டவனுக்கு அதன் பின்பு காண்பதற்கு என்று வேறு எதுவுமே இல்லையோ எந்த உருவமாகவே தான் ஆகிவிட்டால் அதன் பின் பிறவி எனும் சம்சார பந்தம் ஒருவனுக்கு இல்லையோ எதை தெரிந்து கொண்டால் அதற்கு மேல் தெரிந்து கொள்வதற்கு வேறு எதுவுமே இல்லையோ அதுதான் பிரம்மம் என்பதாக இந்த ஐம்பத்தி ஸ்லோகம் சுட்டிக்காட்டுது அப்போ நாம் இந்த ஐம்பத்தி ஸ்லோகத்தை படி அந்த பிரம்மத்தினுடைய இது புரிஞ்சுக்கிட்டோம் அது எப்படிப்பட்டது அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அதை உன்ன தெரிஞ்சுக்கிட்டா வேற எதையும் தெரிந்து கொள்ள வேண்டியது எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவுதான் அந்த அறிவுக்கு வேற எதுவுமே கிடையாது ஒன்னு அறிஞ்சுக்கணும்னாலும் அதுக்கு அறிவு இருக்கணும் அப்பத்தான் அறிந்து கொள்ள முடியும் அறிவில்லாம எங்க எதுவுமே இல்லை அப்ப அந்த அறிவு தான் ஆன்மா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்போ இந்த மாதிரி பாடத்துல நீங்க பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு அறிவு தான் ஆன்மான் சொல்லிட்டாருனால அது எப்படி இருக்குமோ அறிவு அப்படின்லாம் குழப்பம் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு தான் அந்த அறிவு எப்படியெல்லாம் பிரகாசிக்குது ஒவ்வொரு பொருளையும் எப்படி பிரகாசிக்குது அப்படிங்கிற விளக்கமும் கொடுத்தோம் அடுத்தது என்ன சொன்னோம் அறிவு நீங்க நினைக்கிற மாதிரி எங்கேயோ பொருளை மட்டும் இருக்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க அது உள்ளும் புறமும் கடந்த எல்லையற்ற வெளியாக இருக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தோம் வெட்ட வெளி தான் அந்த அறிவு அந்த ஆத்மா அறிவு அப்படிங்கிறது வேற ஒன்றும் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் அது ஏதோ பயங்கரமான ஒரு உருவம் போல் இருக்கு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாத போல் இருக்கு அப்படின்னு அந்த பெயருக்குள்ள நாமத்துக்கும் ரூபத்தையும் வச்சுக்கிட்டு குழப்பம் அடையாதீங்க அப்படின்லாம் சொல்லி அந்த ஆத்மா அப்படிங்கிறது எப்படின்னா அது வந்து வெட்டவெளிதான் அப்படின்னு புரிய வச்சோம் அந்த வெட்ட வந்து சாஸ்திரம் சொல்லக்கூடிய பெயர் கூட சிற்றம்பலம் சித்தம்பலம் சிதம்பரம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தோம் சிதம்பரம்னால அதுதான் சித்து அம்பரம் அந்த அறிவு ஆகாசமா இறைவன் நினைக்கிறான் ஆனா இங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் இறைவனுக்கு வேற எதுவுமே கிடையாது நீங்க நானெல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் நம்ம எல்லாம் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய மைண்டினுடைய எக்ஸ்போஷர் தான் வெளிப்பாடு தான் நம்ம மனசு தான் என்ன பண்ணுதுன்னா அந்த எண்ணங்களின் தொகுப்பை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை படைத்து கொண்டு இந்த விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டு அதுல நான் ஒரு பெரிய விவேகிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்குது ஆனா இப்படி இத்தனை விசே சுகங்களும் இந்த மனதில் நிலத்துல பட்டு பிரகாசிக்கிறதுக்கு ஆதாரம் அடித்த நாம் எதுவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது அந்த ஆத்மா தான் அந்த வெட்ட வெளிதா அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப நாம் இங்க என்ன செய்யணும் உண்மையா இந்த பாடத்திட்டத்துல வரக்கூடிய ஆத்ம சாதகர்கள் என்ன செய்யணும் தன்னுடைய தனித்துவத்தை இழக்கணும் அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் அதுதான் சரணாகதி அப்படின்னு பக்தியில சொல்லுது பக்தியில சொல்லக்கூடிய சரணாகதிங்கிறது என்னன்னா ஏதோ தொண்டன் தலைவன் அப்படிங்கிற மாதிரி சரணாகதி ஆகக்கூடாது அவன் மட்டும்தான் சரணாகதி சரணாகதிய வச்சுக்கோங்களேன் தலைவருக்கு தொண்டனுடைய சப்போர்ட் தேவைப்படும் தொண்டை இந்த வேலையை செஞ்சு கொடுப்பானா அந்த வேலையை செஞ்சு தலைவருடைய எதிர்பார்ப்போடு உட்காந்துட்டு இருப்பார் அதுதான் நடைமுறை இல்லைன்னா தொண்டை என்ன பண்ணுவான் தலைவரை வச்சுக்கிட்டு ஏதாவது சாதிக்க முடியுமா ஏன்னா தலைவரே எனக்கு வேண்டியவராச்சே அப்ப அவரை வச்சுக்கிட்டு நான் தலைவரே எனக்கு பழக்கம் தலைவரும் எனக்கு சொந்தக்காரர் தலைவரும் எனக்கு பெரியாது அப்படின்னு சொல்லி அவரை வச்சுக்கிட்டு ஏதாவது இங்க அட்டகாசம் பண்ண முடியுமா அப்படின்னு பாப்பான் இதுதானே மனித மனம் அதுதான மென்டாலிட்டி எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும் அதனால அந்த மாதிரி போய் ஒரு சரணாகதிக்குள்ள போகாம அப்படி போயிட்டாலும் இந்த எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அங்க இங்க ஒருத்த தனியா இல்ல அவன் மட்டும்தான் இருக்கிறான் அவன் வந்து பிரகாசிக்கக்கூடிய உபாதிகள் தான் இங்க மாறி மட்டும் காணப்படுது அது பல்வேறு உருவங்கள்ல இருக்குது அது வெளிப்படுறதுனால அப்படி தெரியுது ஆனா இதெல்லாம் வந்து தோன்றி மறையக்கூடிய அதனுடைய ஆற்றல் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது ஒரு ஆற்றல் வேறொரு ஆற்றலாக மாறிக்கொண்டு இருக்கிறது அந்த புரிதலோட நம்ம அமைதியா அதை அப்படியே அணுக வேண்டியதுதான் இங்க அப்போ இங்க எது மிக மிக முக்கியம் எதைத்தானது உண்மையான உருவமாக கண்டவனுக்கு அதன் பின் காண்பதற்கு என்று வேறு எதுவுமே இல்லையோ எந்த உருவமாக தான் ஆகிவிட்டால் அதன் பின் பிறவி எனும் சம்சார பந்தம் ஒருவனுக்கு இல்லையோ அதை புரிஞ்சுக்கணும் எந்த உருவமாவே நம்ம ஆக்கிட்டவனோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த பிறவிங்கிற விஷயமே கிடையாது அப்ப எந்த உருவமா நம்ம ஆகணும் அந்த வெட்ட வெளியாக ஆகணும் நம்மளுடைய உண்மையான ரியாலிட்டி அந்த வெட்டவெளி அந்த தூய் அறிவு தூய் ஆகாசம் அதுதான் நம்ம இருக்கக்கூடிய நிலை அங்கே ஒன்றும் இல்லை அங்கே ஒரு கலந்தமும் எடுக்காது அங்கே வந்து எந்த ஒரு சபலமோ சஞ்சலமோ அங்கே ஏதாவது வில்லங்கமோ விவகாரமோ எதுவுமே இல்லாம அது பாட்டு அது தண்ணில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் ஒளியாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற அறிவு அதுதான் ஆகாசம் அதை நம்ம பூதங்கள்ல ஆகாய பூதம்னு சொல்றோம் ஆனா இதை பஞ்ச படைக்கப்படுவதற்கு முன்னாடி அந்த ஆகாசம் தான் இருந்தது அதுதான் பிரம்மம் அந்த பிரம்மத்திலிருந்து தான் இந்த ஐந்து பூதங்களும் வெளிப்படும் போது அதுல இருந்து வந்து ஆகாயத்தோட சேர்ந்து தான் மற்ற நான்கு பூதங்களும் சேர்ந்து பஞ்சீகரணம் ஆகி வந்து ஒவ்வொரு பூதத்துடைய ரேஷியாவை பொறுத்து ஒவ்வொன்றும் படைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பஞ்சீகரணம் பாடத்துல பார்த்தோம் அப்ப அதனால நாம இந்த பாடத்திடத்துல வந்து தெளிவா நம்மளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எப்படின்னா நான் அந்த வெளி அந்த தூய அறிவு ஆன்மா அவ்வளவுதான் அந்த வெளிதான் நான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குழப்பங்கள் இருக்காது பிரம்மம் பரமாத்மா சிவம் கிருஷ்ணு அப்படின்னு நல்லா போய் எங்கேயா மாட்டாம நல்லா தெளிவா இருக்கலாம் அந்த புரிதல் நமக்கு வந்துடும் அதைத்தான் சொல்றோம் அந்த மாதிரி புரிஞ்சுட்டீங்கன்னா எளிமையா நீங்க இந்த பாதையில ட்ராவல் பண்ணலாம் அதுக்கு இந்த சாஸ்திரம் எப்படி எல்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக எத்தனை விவமானங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுதோ அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க ஏன்னா உங்களுக்காக கீழே இறங்கி வந்து இந்த விளக்கத்தை கொடுக்குது ஆனா இதை கூட புரிஞ்சுக்க முடியாம நீங்க இருக்கீங்க அப்படின்னா அது கேட்கறது இல்லை அதனால தான் புரிஞ்சிக்க முடியலங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியுது இப்ப இன்னும் சில உதாரணத்தை சொல்றாரு மலை உச்சியில் உள்ள ஊட்டிலிருந்து பெருகி வருகின்ற நீர் அது ஓடி வரும் வழியில் சேரும் மற்ற நீரோடைகளுடன் கலந்து ஒரு ஆறாக பெருகி இறுதியில் கடலோடு வந்து கலந்து விடுகிறது அவ்வாறு கடலோடு கலந்து விட்ட அந்த நீருக்கு எப்படி தனியாக ஒரு அடையாளம் கிடையாதோ அது ஆத்ம சாதகன் இறுதியில் ஆத்ம சாட்சா்காரம் அடைந்த பின்பு அவனுக்கு இருப்பது எல்லாமே இருக்கும் ஒன்றேயான ஆத்மா மட்டும்தான் அதைதான் இங்க நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தான் இந்த வருமானம் இந்த வருமானத்துல என்ன சொல்றாரு இப்போ நீர் நிலையில நதி உற்பத்தி ஆகுது ஒவ்வொரு இடத்துல நதி உற்பத்தி ஆகும் இப்ப மழை பெய்யுற இடத்துல அங்க கொஞ்சம் மழை நீர் வரும் அப்ப எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த நீர் வந்து அப்படியே ஓடி அந்த பாதையில நீரோடைய பாதையிலேயே ஓடி வந்து இறுதியில கடல்ல கலந்த பிறகு அந்த நதிக்குன்னு ஏதாவது ஒரு தனித்தோம்பு இருக்கா இது இந்த உற்பத்தியாய் இங்க வந்து முடிஞ்சுது அப்படிங்கறத நம்ம அது டிராவல் பண்ற பார்த்து வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கவே தவிர அது கடலோடு வந்து சங்கமம் பிறகு அந்த நதிக்குன்னு ஒரு தனித்துவம் இல்லை அது தன்னை இழந்து விடுகிறது அது மாதிரி இங்க ஆத்ம சாதகன் அந்த ஆத்ம சாட்சாத் அடைந்து விட்ட பிறகு அவனுக்குன்னு ஒரு தனித்துவம் கிடையாது அவன் தான் தனியான ஒரு ஆள் அப்படின்னு சொல்றதுக்கு அங்கே அவன் இல்லை அங்க இருப்பது பிரம்மம் மட்டும்தான் அப்போ நம்ம அந்த மாதிரி பிரம்ம நிலையில பிரம்ம அனுபவத்துல நம்ம நின்றுகிட்டு இந்த உலகத்தை பார்க்கும் போது நமக்கு இந்த உலகம் உண்மையில இல்லை நம் மீது பட்டு பிரகாசிக்கின்ற பிரதிபிம்பம்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சலனம் இல்லாம பாத்துக்கிட்டு இருப்போம் அது வெற்றிப்பாருமையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் அதுதான் ஞானிகளுடைய நிலைப்பாடு அவங்க வந்து எதையுமே பற்றிருக்காது ஏன்னா பற்று வேண்டியது என்ன இருக்குங்கிற அவர் தோன்றி மறையக்கூடிய விஷயமா சைந்தர் போய் நான் எதை பிடிக்கிறது பிடிச்சாலும் அது நம்ம கூட வராதுன்னு சாஸ்வதம் இல்லை அப்படிங்கிறது சத்தியம் இல்லை என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரியும் எதை கூட கூட்டு போக முடியும் சாதாரண மனிதன் இறக்கும்போதே எதாவது கூட கூட்டு போக முடியுமா ஒண்ணுமே கூட வராது அப்ப ஒரு ஞானிக்கு தெரியாம இருக்குமா அதனால ஞானி எதையும் பற்று வைக்க மாட்டான் எல்லாமே அது அது அதை வேலையை அப்ப இங்க அவரவர்கள் மனம் போல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கட்டும் அது அந்தந்த மனதிற்கான வாழ்க்கை அதை நம்ம தொந்தரவு செய்ய வேண்டாம் எப்ப பக்குவம் வரதோ அது அந்த பக்குவத்தை அடையட்டும் நாம் வந்த வேலையை மட்டும் நாம் முடித்துக்கிட்டு போவோம் அப்படிங்கிறது மகான்களுடைய பாதையாக பார்க்கப்படுது அப்படிப்பட்ட ஞானி பார்ப்பதெல்லாம் அந்த ஆத்ம கடலின் அம்சங்கள் தான் வேறாக எதுவும் இல்லை வேறாது இருக்கின்றதா என்று எதையாவது கேட்டு அறியலாம் என்றால் அங்கு வேறு என்ற ஒன்று இருந்தால்தானே கேட்கவோ அறியவோ முடியும் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படவே இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா அந்த ஆத்ம சாட்சா்காரத்துக்குள்ள வந்துட்டா இருப்பது பிரம்மம் மட்டும் தான் வேறாக இங்க என்ன இன்னொன்னு இருக்குது ஒண்ணுமே இல்லை அப்ப இந்த மாதிரி பாடத்திட்டத்துக்குள்ள வந்து இத நிறைய பேர் கேட்டு குழப்பம் அடைகிறாங்க இல்லையா என்னங்க நீங்க பிரம்மம் ஒன்று தான் அப்புறம் இடையில மயிண்டுங்கிறீங்க புரிய மாட்டேங்குது ஏன்னா அதை சரியா அந்த பாடத்தை கவனிக்கிறது இல்லை அப்படிங்கறதுதான் நம்ம சொல்ல வரோம் மீண்டும் மீண்டும் சொல்ல வர்ற விஷயமே அதுதான் சொல்லும் போது நல்லா ஆழமா உள்வாங்கினீங்கன்னா தானே என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அதுக்குதானே எத்தனை ஓமானங்கள் எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு வகுப்புலயும் சொல்றோம் இப்ப நான் இருந்து கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் நான் முன்னாடி வச்சுக்கிற கண்ணாடியில என்னுடைய உருவம் பிரதிபிம்பிக்குது ஆனா பிரதிபிம்பிக்கிற உருவம் நான் ஆனா அது உண்மையாயிடுமா கிடையாது இல்லையா அது வந்து என்னுடைய பிரதிபிம்பம் நானே அது ஆனாலும் சத்தியமா நான் இந்த பக்கம் இருக்கிறேன் அது வந்து அசத்தியமா அந்த பக்கம் இருக்கிறது ஒரு தோற்ற பிம்பம் ஒரு பிரதிபிம்பம் அவ்வளவுதானே அந்த மாதிரி கண்ணாடியை நான் பார்த்து என்ன புரிஞ்சுக்கிறேன் இல்லையா என்னுடைய தோற்ற நான் என்ன போய் முக்கியத்துவம் கொடுக்கணும் நான் இந்த பக்கம் இருக்கிறதா என்னுடைய வேல்லை அப்ப இந்த கண்ணாடி இருக்கிறதுனால எனக்கு இன்னொரு உருவம் தெரியுது ஆனா அந்த உருவம் வந்து ஒரு மாய தோற்றம் அந்த மாய தோற்றத்தை எது உருவாக்குது கண்ணாடி உருவாக்குது கண்ணாடிகள் ஒரு உபாதி எடையில வந்ததுனால ஒரு மாயத் தோற்றம் உருவாகி நான் இரண்டு உருவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கேன் நான் ஒருத்தங்க இருக்கிறேன் எனக்கு எதிராக இன்னொருத்தங்க நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் கண்ணாடிகளை பாக்குறேன் இந்த ஓமானத்தை தான் எப்படி சொல்லுதுன்னா கான்சியஸ்னஸ் ஆஹ் சொல்லுது அறிவு மனம் என்பதாக எடுத்து சொல்லுது அப்ப நம்ம அந்த புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்க எப்படி இந்த வேதாந்த சாஸ்திரத்தை நீங்க எடுத்துக்கிட்டா வேதாந்த சாஸ்திரத்துக்கு மூலமா சிருஷ்டி கிரமத்துல நம்ம பார்க்கும்போது முதல்ல இந்த பரமன்ற எப்படி இருந்தா புருஷன் அப்படின்னு சொன்னோம் புருஷன் இருந்து பிரகிருதி வெளிப்பட்டது அந்த பிரகிருதி அவியக்திலையில இருந்தது அந்த பிரகிருதி அப்படின்னு பார்த்தோம் அவியக்த நிலைனா அது வெளிப்படாத நிலை அதாவது வெக்தமாகாத நிலையில இருந்தது அப்ப அது எப்படி வெக்தம் ஆகுது அது வெளிப்படுவதற்கான ஒரு உபாதி வேண்டி இருக்குது நான் வந்து எனக்கு வேற ஒரு உருவத்தை பார்க்கணும்னா எனக்கு ஒரு உபாதியான கண்ணாடி தேவைப்படுற மாதிரி அந்த அறிவு தன்னை வெளிப்படுத்துவதற்கான ஒரு உபாதியை உண்டாக்குவது தான் மைண்ட் அப்படின்றத நம்ம சொன்னோம் அது அதனத்திலிருந்தேதான் அந்த மைண்ட் பிரகாசிக்குது அறிவுக்கு வேறாகவே இல்லை அதுவே இதுவே பிரித்து பார்க்கறதுக்கும் அங்க ஒன்றும் இல்லை அந்த அறிவு தான் பிரகாசிக்குது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுது இல்லன்னா மைண்டுக்கு என்ன தெரியும் எதுவுமே தெரியாது இல்லையா இது இது இன்னது என்று பகுத்தறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய புத்தி சக்தி அந்த மனதின் அடுத்த உயர் பரிமாணமாக இருந்தாலும் அந்த புரிதல் அந்த மனிதருக்கு வருவதற்கு கூட அங்க என்ன இருக்கணும் அந்த புத்தி சக்திக்கு பின்னாடி அந்த அறிவு இருக்கணும் அந்த ஆத்மா இருக்கணும் அப்ப அதான் இங்க மகான்கள் சொல்லி அந்த ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது அதற்கு வேறாக இங்கு இருப்பதாக நாம் கற்பித்துக் கொள்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு தோற்ற பிம்பம் மாயை அதில போய் மாட்டிக்காதீங்க அது இருக்கு நம்பாதீங்க அதெல்லாம் மனம்தான் அவரவர்கள் ஏற்று வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய தொகுப்பு அதுதான் உங்களுக்கு மறைஞ்சி போகுது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அனுபவத்தை நம்ம சொல்றோமேனு சொல்லி எவ்வளவு விளக்கமா கிளாஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தது இரவு தூங்கும் போது இந்த உலகம் காணாம போய் வேறு ஒரு உலகம் படைக்கிறது வந்து கனவு நிலைன்னு சொல்லுது அப்புறம் நனவு உலகமும் கனவு உலகமும் இல்லாம ஆழ்ந்த உலகத்துக்கு போகும்போது எதுவுமே இல்லாம போகிற ஒரு ஒடுக்கு நிலை புரியுது அப்ப இது மாதிரிலாம் போகிறத சுட்டி காட்டும் போது அப்ப இங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்ப இதெல்லாம் வந்து போற ஒரு விஷயமா தான் இருக்க தவிர இதெல்லாம் சாஸ்வதம் கிடையாது அப்ப உண்மையா வந்து எது இருக்குது சாஸ்வதமா சத்தியமா அந்த ஆத்மா அந்த அறிவு மட்டும்தான் அது இருக்கிறது அப்படிங்கறது புரிச்சுட்டா அப்போ இங்க நான்கிற ஒரு தனித்துவத்தை நம்ம இழந்து விடுவது தான் இங்க சிறப்பு அப்போ அதனால தான் இங்க ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா இந்த பாடத்திடத்தில் வந்து படித்த மறுவினாடி அந்த வெட்ட மாறிடுறாங்க தன்னை இழந்து விடுறாங்க நான்னு ஒருத்தங்க இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லாம அங்க மீண்டும் காரியங்கள் ஏன் செய்து கொண்டிருக்கிறாங்கன்னா அவங்க அந்த உடல்ல இல்லை அவங்க அந்த அறிவா இருக்கிறாங்க அந்த ஆன்மாவா இருக்கிறாங்க ஆனா அந்த அறிவு அந்த ஆன்மா மனதில் பட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிற அந்த பிராரப்த கர்மாவை விட்டுட முடியாது இல்லையா ஏன்னா அதுதானே ஈஸ்வரன் எழுதிக்குள்ள வந்து ஒவ்வொருத்தருக்கும் பிரார்த்த கர்மாவை கொடுத்து அவங்கள இயக்கிட்டு இருக்கு அதுக்கு பேர் தானே கர்ம பலதாதான்னு சொல்றோம் ஈஸ்வரன் ஈஸ்வரனுக்கு வந்து கர்மபல தாதா ஒரு பேர் இருக்கு சாஸ்திரத்துல ஏன்னா ஈஸ்வரன் வேற யாரும் இல்லை காஸ்மிக் மைண்டு தான் யூனிவர்சல் மைண்டு தான் நமக்கு கர்ம கொடுக்கும் அப்ப நான் என்ன நினைக்கிறேனோ அதுவாகவே நான் ஆகின்றேன் அப்படிங்கறதுதானே விஷயம் அப்ப நான் மனதுல என்ன மாதிரி எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறேனோ அதற்கேற்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்ங்கிறது ஈஸ்வரடைய மனமாக பார்க்கணும் அதை அப்படியே இயக்கி கொண்டு வருது நம்மள அதனால் அந்த பாதையில் நான் பயணிக்க முடியுது அப்போ அது என்ன பண்ணும் அந்த டூலை வச்சு இந்த காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு அந்த ஒரு டூல்தான்னா இல்லை இந்த உலகத்தில் எத்தனையோ டூல் இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கோம் எல்லாம் ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணோம் அது எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்காது இவர் இந்த மாதிரி பாடத்திட்டத்தை எடுக்கிறதுனால இவர் நல்லவர் அதனால் இவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அவர் வந்து ஹிஸ்ட்ரியை எடுத்துகிட்டு இருக்காரு இல்லை கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்காரு அவர் கெட்டவர் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னலாம் அந்த அறிவு நினைக்காது ஏன்னா அறிவு பொறுத்த வரைக்கும் அந்த வேதமை கிடையாது நீ என்ன பாடத்தை வேணா படி எப்படி வேணா படி ஆனால் உனக்கு என்ன புரியுது எது புரிஞ்சிக்க முடியுது அப்படி மட்டும் பா அதுதான் நீ அப்படிங்கிறத சொல்லுது அப்போ அதனால நம்ம இங்கே சொல்லி கொடுக்குறவங்க இப்படி சொன்னா இவங்க உயர்ந்தவர்கள் அப்படி சொன்னால் அவங்க தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் கூட நாம தான் பகுத்து வச்சிருக்கிறோமே தவிர பகுத்து பிரித்து வச்சிருக்கிறோமே தவிர சாஸ்திரம் அப்படிலாம் எதையும் பகுத்து பிரிப்பது கிடையாது அதனுடைய டூல்ஸா தான் பார்க்குது அந்த டூல்ஸா பார்க்கறதுனால அது என்ன சொல்லுதுன்னா இது வந்து சக்தின்னு சொல்லிடுது அந்த டூல்ஸ் வந்து வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிட்டு இருக்கும் இதுல இன்னொரு இடத்துக்கு போகும் மாற்றம் அது அந்த இயற்கையுடைய நீதி அது அப்படித்தான் இருக்கும் அதை நம்ம ஒன்று மாற்றம் செய்ய வேண்டாம் அதை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஆனால் அந்த ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டு தான் இருக்கும் ஞானிகள் அறிந்து கொண்டதுனால அவர்கள் அந்த தனித்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அது வருவதும் போவதும் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால அவங்க வந்து அந்த ஆனந்த நிலையில எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பார்கள் நம்ம மாதிரி வெளியிருந்து பார்ப்பவர்களுக்கு அவர் ஏதோ ஆதிசக்கர வந்தாரு வந்து ஏதோ இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்தாரு ஏதோ இந்த மாதிரி நூல்கள்லாம் எழுதி வச்சாரு அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த ஆதிசங்கரனாவே அதுதான் வெளிப்பட்டு சிவபெருமானுக்கே உருவம் இல்லை அப்புறம் நம்ம சிவபெருமானுடைய மறு அவதாரம் ஆதிசங்கர் அவர் உருவத்துல கொண்டு வந்து பாக்குறது சும்மா பேசிக்கா புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் முதல்ல குழந்தைகளுக்கு ஆனா அவன் சொல்லி கொடுக்கும் படம் வரைஞ்சுதான் காட்டி ஆகணும் ஆ அம்மா ஆ ஆடு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு படம் வேறணும் படம் இல்லாம அந்த குழந்தைக்கு வந்து அம்மாவும் புரிய வைக்க முடியாது ஆட்டு புரிய வைக்க முடியாது அப்ப அந்த படம் போட்டுதான் அந்த குழந்தைகளுக்கு இது எது இதுன்னு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இங்கேயே வந்து நம்ம என்ன பண்றோம் பொம்மைகளை கொடுத்து கடவுளை காட்டி கொடுக்கறோம் அப்போ அந்த மாதிரி பாடத்தில் நம்ம பயணிச்சாலும் கூட அங்கேயே நிற்கக்கூடாது இல்லை அடுத்தது நம்ம ஆனால் அவன் நான் முடிச்சுட்டு அடுத்த ஹயர் சப்ஜெக்ட் வந்து மேலே வர வர அப்புறம் நம்ம பொம்மையை பார்த்து பார்த்தா ஒன்றும் கன்ஃபார்ம் சொல்ல முடியுமா ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டு இருங்க அந்த புக்கு எடுத்து பார்க்குறேன் அந்த புக்கில் இருக்கிற ஆடுங்கிறது ஒரே மாதிரி இருந்தால் தான் நான் ஆடுன்னு சொல்லுவேன் இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த புக்கில் வேற மாதிரி ஒரு பிரிண்டிங் போட்டிருப்பான் ஆட்டுக்குட்டியை நம்ம நேரில் பார்க்குற ஆட்டுக்குட்டி வேற மாதிரி இருக்கும் அப்போ நான் அது ஆடு இல்லைன்னு சொல்ல முடியுமாண்ணா முடியாது அது நமக்கு ஒரு பேசிக் நாலேஜ் தான் பாடத்திட்டங்களும் இடைவனை வந்து சத்குண வடிவத்துல கொண்டு வந்து நமக்கு புரிய வைக்கிறது அந்த சத்குண வடிவத்திலே போய் சிக்காது ஏன்னா இது எல்லாம் அதனுடைய பஞ்சபூதத்துடைய வெளிப்பாடு அதனுடைய ஆற்றல் அந்த ஆற்றல் மாறிக்கொண்டே இருக்கிறது என்று இருப்பது ஒன்றே அது ஆத்மா மட்டுமே அப்படிங்கிறது நமக்கு தெளிவாயிடும் அதாவது ஞானியை பொறுத்த அவன் பார்ப்பதெல்லாம் அந்த ஆத்மக்கடலின் அம்சங்கள் தான் சரி வேறு ஏதேனும் இருக்கிறதா என்று எதையாவது கேட்டு அறியலாம் என்றால் அங்கு வேறு என்ற ஒன்று இருந்தால் தானே கேட்கவோ அறியவோ முடியும் அதுவும் முடியாது என்றால் தன் மனம் புத்தி இவைகள் மூலம் கற்பனை செய்து எதையாவது உருவாக்கலாம் என்றால் அங்கு அத்தகைய உபாதிகள் இருந்தால் தானே எதுவும் செய்ய முடியும் அப்ப அந்த நிலை அடைந்து இருக்கும் நிலைதான் இங்கு அவனுடைய ஆத்ம சாட்சா்கார நிலை பிரம்ம நிலை என்பதாக சொல்லப்படுகிறது அப்ப அந்த பிரம்ம நிலைக்குள்ள வந்துட்டானா அந்த வெட்ட வெளியாக மாறிட்டானா அவ்வளவுதான் அவன் மட்டும்தான் இருக்கிறான் அவனுக்கு வெளியே தெரிகிற இந்த உருவங்கள் எல்லாம் தோற்றங்கள் தான் அவன் மீது பட்டு பிரதிபிம்பிக்கின்ற தோற்றங்கள் அது சத்தியம் கிடையாது ஏன்னா அது வந்து அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆகாயத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அதனால ஆகாயம் பாதிக்கப்படுவது கிடையாது ஆகாயம் அதுக்குள்ள வர்றதும் இல்லை போறதும் இல்லை அதனால நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆத்மா ஏதோ நமக்குள்ள வருது நம்ம வெளியிருந்து போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இன்னும் குழப்பத்திலேயே இருக்கிறாங்க ஏன்னா அவங்களை அப்படி சொல்லி வச்சிருக்காங்க எப்படி சொல்லி வச்சிருக்காங்கன்னா பரமாத்மா அப்படின்னு ஒருத்தர் மேல இருக்காருப்பா நீ வந்து ஜீவாத்மா அப்ப உனக்குள்ள ஜீவாத்மா நீ இருக்கிற நீ இந்த உடல் கிடையாது ஜீவாத்மா நீ அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்படி வேணா நினைச்சுக்கிறான் ஓ நான் இந்த உடம்பு கிடையாது நான் ஜீவாத்மா போல்றதுன்னு நினைச்சுக்கிறான் அப்போ அதனால இறந்த பிறகு என்ன சொல்றான் ஆத்மா போயிடுச்சு அப்படிங்கிறான் அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு அந்த இரண்டு ஆத்மாக்களாக துவைதிகள் சொல்லி வச்ச பாடத்தை எடுத்து இங்க கம்பேர் பண்ணி கேள்விகள் கேட்கக்கூடாது ஏன்னா இங்க வந்து பாடத்திட்டத்துல ஆரம்பத்துல நம்ம சொல்லிட்டோம் ஒரே ஆத்மா தான் அப்படின்ட்டு இந்த துவதிகள் மட்டும்தான் இரண்டு ஆத்மாக்களை பத்தி பேசுவாங்க அதாவது பரமாத்மா ஜீவாத்மா அப்படிங்கிற பிரிவினைகள் வந்து இந்த துவைத பாடங்கள் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அத்வைத பாடத்துக்குள்ள வந்தவங்களுக்கு அந்த மாதிரி இருமைகள் கிடையாது ஏன்னா இருப்பது ஒன்றே அது இறைவன் மட்டுமே அது பிரம்மம் மட்டுமே அது அந்த ஆகாயம் மட்டுமே என்பது அத்வைத பாடத்தினுடைய கோட்பாடு அதை புரிஞ்சுக்கணும் அதனால இந்த கிளாஸ்ல வந்து அந்த கேள்வி எழுப்பினீங்கன்னா அப்போ இன்னும் புரியல இந்த பாடம் அப்படிங்கறது மாதிரி ஆகிடும் அதை புரிஞ்சுக்கீங்க அப்ப இதுதான் முடிவில் அடையப்போவது என்றால் அதை ஏன் இப்போதே நாம் அடைந்து விட்டதாக பாவனை செய்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் சாதகனை ஆத்மா ஒன்றே இருப்பது என்ற பாவனையில் இருக்கு சொல்லி அங்கு கேட்பதற்கு ஒன்றுமில்லை அனுபவித்து பார்ப்பதற்குத்தான் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் பெரியவர்கள் அப்ப இங்க இறைவன் என்பவனை வந்து அனுபவம் முடியும் நாம் வந்து இறைவனும் நானும் ஒன்றுங்கிற அந்த அனுபவத்தை அடையலாம் அனுபவம் இங்க முக்கியம் அதுதான் ஆத்மா அனுபூதி ஆத்மா அனுபவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அனுபவம் ஆக்காம அதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க நான் தான் அனுபவம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய விமானங்கள் கொடுத்துருக்கேன் இப்ப நாக்கு வந்து லட்டு சாப்பிடணும் ஒரு ஆசை எழுந்திருக்குமா கிடையாது லட்டு சாப்பிடணுங்கிற ஆசை மனசுக்கு தான் எழுந்திருக்கும் அப்போ மனசு வந்து லட்டு சாப்பிடணுங்கிற ஆசை எழுந்த உடனே மனசு என்ன பண்ணுது நாக்கின் வழியா தான் லட்டை சாப்பிடுது சுவைக்குது அப்ப அதுக்கு ஒரு டூல் வேண்டி இருக்குது இல்லையா அந்த மனசு டைரக்டா அந்த லட்டை என்ஜாய் பண்ண முடியாது அதனுடைய டேஸ்ட் என்ஜாய் பண்ண முடியாது அந்த நெய் வாசனையும் அந்த இனிப்பு சுவையையும் அந்த லட்டுனுடைய அத்தனை அம்சங்களையும் இந்த நாக்கு இருந்தாத்தான் மூக்கு இருந்தா தான் அந்த மனசானது என்ன பண்ணும் அனுபவமாக்கும் ஆகா ஆனந்தமா இருக்கு நல்லா நெய் மணக்கு இனிப்பு அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சுவையை அனுபவமாக்கும் அப்ப அந்த அனுபவம் எதனுடைய அனுபவம் அந்த லட்டுனுடைய அனுபவம் அது மனதிற்கு கிடைக்கதா இல்லையா அப்ப அது மாதிரி ஒரு அனுபவம் நம்ம அடையும் போதுதானே நமக்கு அதுல ஒரு திருப்தி வருது அனுபவம்ங்கிறது என்னன்னா அதுல நம்ம புல்ஃபில் ஆகணும் இப்ப நான் ஒரு லெட்டை உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க சாப்பிடுறீங்க அருமையா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டீங்க இப்ப ஒரு டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சி போச்சு இந்தாங்க இன்னொரு லெட்டுன்னு கொடுக்குறேன் உடனே அந்த டேஸ்ட் பிடிச்சதுனால கொடுங்கன்னு வாங்கிக்கிறீங்க அப்ப அதையும் சாப்பிடுறீங்க ரெண்டாவது லட்டையும் சாப்பிட்டுட்டீங்க சரி இவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு லட்டு அப்படின்னு மூணாவது லட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு சபளம் தான் ரெண்டு சாப்பிட்டாச்சு சரி இதுவும் சாப்பிட்டுருவோம் நல்லா இருக்கு அருமையா இருக்குன்ட்டு அதையும் வாங்கி சாப்பிட்டுருவீங்க அப்ப மூணு லட்டு சாப்பிட்ட அப்பறம் நாலாவது லட்டு நான் கொடுக்குறேன்னா நீங்க வேண்டாம்னு கதடுவீங்க ஐயோ போதுங்க சார் போதும் இது மேலும் சாப்பிட முடியாதுங்க இருக்கும்போ நம்மளால இந்த டேஸ்ட் கொமட்டுதுங்க திகட்டுதுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா அப்போ அந்த லட்டு கூட பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி உள்ள போச்சுன்னா அந்த நாக்கு வந்து அந்த சுவையே கொஞ்சம் எக்ஸா எடுத்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுது அதை வெறுக்குது இல்லையா அதை வந்து முமட்டிக்கிட்டு வெளியே தள்ள பாக்குது அதை தகட்டிக்கிட்டு அது வேண்டான்னு சொல்லுது அப்ப இதேதான் எல்லா விஷயத்திலும் இருக்குது இல்லையா இந்த உடலும் மனசும் சார்ந்து ஒரு காரியத்தில் ஈடுபடும் இந்த ரெண்டு விஷயங்களை ஒன்று சேரும்போது அதற்கு எல்லை இருக்கிறது அந்த எல்லை ஒரு வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கிறதுனால நம்ம பகவானை அந்த ஆத்மாவை அனுபவமாக்குறது அது மாதிரி இருக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறதுதான் இங்க நம்முடைய அஜானம் அறியாமல் என்று சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா அந்த அனுபவம் வேற இந்த அனுபவம் வேற அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த அனுபவங்கள் வந்து இது புறப்பொருள் அடையக்கூடிய அனுபவம் ஒரு லட்டு சாப்பிடுறது புறப்பொருள் அடையக்கூடிய அனுபவம் ஆனா ஆத்மா அனுபவங்கிறது தன்னைத்தான அனுபவமாக்குகின்ற அனுபவம் அந்த ரெண்டுக்குள்ள பெரிய வித்தியாசத்தையே என்ன தெரியுமா அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம லட்டு சாப்பிடுற அனுபவம் மாதிரி ஆத்மா அனுபவம் இருக்குமான எதிர்பார்க்கறோம் அது நடக்காது ஏன்னா ஆத்மா அனுபவம்ங்கிறது தன்னுடைய அனுபவம் லட்டு சாப்பிடுறது தனக்கு வேறாக புறத்தில் உள்ள ஒரு பொருள் அனுபவம் அப்ப அதை நம்ம இதோட கம்பேர் பண்ண தன்னுடைய அனுபவம்ங்கிறது ஆனா அந்த ஆத்ம சாசாத்காரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்த அனுபவம்ங்கிறது தனக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு ரசவாதம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் ஒவ்வொரு வகை சொல்லிகிட்டே இருப்பேன் எப்படி நடக்கும் அது மனதிலுக்கு புரிதல் வரும்போது தான் நடக்கும் ஈஸியா வந்து உள்ள புரிந்து கொள்ள முடியும் எதை பற்றியும் கேள்வி கேட்கும் மனோபாவம் உலகிகளுக்கு தேவையாக இருக்கலாம் ஏனென்றால் உலகம் என்று வந்துவிட்டாலே நான் நீ பகுத்தறிதலும் வந்து விடுகிறது அதற்கான கேள்விகளும் தேவைப்படுகின்றன ஏற்றத்தாழ்வுகள் உள்ள இந்த உலகிலும் தராதரம் பார்த்துத்தான் கேள்விகளும் கேட்க முடிகின்றது ஏனென்றால் அங்கு பதிலும் கிடைக்கலாம் அடி கிடைக்கலாம் இல்லையா அது தவிர பாரமார்த்திகமாகவே பார்த்தாலும் முடிவில் அடைவதற்கு என்று ஒன்றும் இல்லை அது ஒன்றுதான் எப்போதும் இருப்பது என்றும் அதற்கு தொடக்கம் முடிவு என்று எதுவும் கிடையாது என்பதையும் அனுபவிப்பவர் தானே சாதகனுக்கு வழிகாட்டுகின்ற சத்குரு அப்போ அவர் சொல்வதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று நம்பும் சாதகனுக்கு கூடிய விரைவில் எல்லாம் தெரிய வரும் என்பதாக இங்க சுட்டிக்காட்டப்படுகிறது ஆத்ம போதத்தை நமக்கு எடுத்து வழிகாட்டுகின்ற ஆதிசங்கர ஆகிய சத்குருவை நம்ம முழுமையாக சரணடையும் போதுதான் அவர் சொல்ல வர்ற அந்த பாடத்திட்டம் வந்து நமக்கு உள்ள போகும் அந்த புரிதல் நமக்கு மேலோங்கும் இல்ல ஏன்னா ஒரு பத்தோடு பதினொன்னா பாடம் படிக்கிற மாதிரி அல்லது கதவுக்கு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இது உள்ள போய் வேலை செய்யாது ஏன்னா நம்ம அந்த குருவுக்கு உண்டான மரியாதையை கொடுக்காம அதை படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா அதுதான் அங்க பேசிக்கா நமக்கு பாடம் புரியாம போறதுக்கும் அதுக்கான அவசியம் நமக்கு மனசுல பதியாமல் போறதுக்கும் காரணம் ஏன்னா அதை மதிக்க தெரியல அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியல அதனால அது வந்து நமக்கு ஒரு துச்சமான பொருளா பார்க்கப்படுது ஒரு கதை மாதிரி படிக்கப்படுது அப்போ அது வந்து என்ன அவங்க மனசு வந்து அதை கதை மாதிரியே படிச்சு அப்போதைக்கே வச்சுட்டு அப்போதைக்கே அதை தூக்கி வீசிட்டு போயிடும் அது உள்ள போய் வேலை செய்யாது அப்ப அது உள்ள போய் வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ரசவாதம்னு பேரு அதாவது அது உள்ள வந்து டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றம் பண்ணணும் அந்த மாற்றம் நடந்தா தான் அது நோக்கி நகருதோ அந்த இடத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போகும் ரசவாதம் அப்படின்னா இரும்பை தங்கமாக்குற ரசவாதம் இப்ப இரும்பை வந்து தங்கமாக்குறதுக்கு சில பிரசஸ்தமா இருக்கு அதை பண்ணா இரும்பு தங்கமா மாறும் அதை செய்யறதுக்குள்ளான அந்த வழிமுறை தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யும் போது எப்படி இரும்பை தங்கமாக மாத்திக்கிறார்களோ அது இங்க தன்னை தங்கமாக மாற்றுவதற்கு நான் வந்து இப்ப இரும்பு மாதிரி இருக்கிறேன் எந்த புரிதலும் இல்லாம ஒரு துருப்புடிச்சி புரிதலே இல்லாம இருக்கக்கூடியவனை அந்த தங்கம் மாதிரி பிரகாசிக்க வைப்பதற்கு எது நமக்கு சப்போர்ட்டா இருக்கு எது நமக்கு உதவுது அப்படின்னா இந்த சாஸ்திரமும் சத்குருவும் தான் நமக்கு உதவுகின்றது என்பதை நம்ம புரிந்து கொண்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தா தான் நமக்கு உள்ள போய் வேலை செஞ்சு நம்ம அந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தும் அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் என்பதாக சுட்டி அப்போ இந்த நேரான எளிமையான வழி தவறி பல தத்துவங்களையும் அவைகள் புத்தகங்களையும் அறிந்த கற்றோருக்கு அவை அனைத்தையும் நீக்குவது என்பதும் இன்னும் ஒரு தடவை விளக்குவதாகவே அமைகிறது என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அப்போ நம்ம வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலான்ட்டு வெளி விஷயங்களில் போய் இந்த துவைதத்தில் நிறைய பாடங்களை படித்து நிறைய விஷயங்களை மனதில் ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும்னா மைண்டு வந்து ப்ராட் மைண்டாக மாறிடும் அதாவது நிறைய குப்பைகளை ஏற்றி ஏற்றி பெருசாக விரிஞ்சிக்கிட்டே போய் அதுக்கு வந்து ஒரு தலைக்கணம் வந்துடும் உங்கள் தலைக்கணும் என்ன பண்ணும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் பெரிய பாண்டித்யம் அதை படிச்சிருக்கிறேன் சைவசி விட்டு மாறிவிடும் அதுக்கான தடையை நீக்குவதற்கு நம்ம ரமண மகரிமையாக சொல்றார் ரமண மகரிசி சொல்றார் அவருடைய கோட்டு கற்றும் அடங்காரி ஒருத்தர் நிறைய படிச்சான் பாண்டித்யா பாண்டிதனா இருப்பான் அடங்கவே மாட்டான் ஏன்னா நிறைய தெரியும் எனக்கு அது தெரியும் எது தெரியும் ஊர் புற பிரச்சாரம் பண்ணி சுத்திட்டு இருப்பான் அவன் அடங்க மாட்டான் அவனை விட கல்லாதார் உயர்ந்தார் அப்படிங்கிறார் அப்ப இந்த பாண்டித்யத்தினால ஒருத்தர் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பண்டிதத்தன்மையை வெளிப்படுத்தி கொண்டு தெரிவதை விட படிப்பறிவில்லாதவன் மேன்மையானவன் என்பதால் பகவான் ரமண சுட்டிக்காட்டுற இந்த விஷயத்த நாம் இந்த இடத்துல கொஞ்சம் லாபப்படுத்தி பார்க்கும் அப்போ கேள்விகள் கேட்பவர் தனக்கு தெரிந்ததை வெளியே காட்டிக்கொள்ளும் வகையில் அது அமைந்துவிடக் கூடாது நாம் காணும் பல வகையான பொருட்களும் அவைகளின் குணங்களும் தெரிவதால் நமது நிலைக்கு ஏற்ப அத்தகைய பொருட்களோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொண்டு அதனால் இன்பமோ துன்பமோ அடைவதுதான் உலகில் உள்ள எவரும் வாழும் முறை என்பதையும் இங்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் மகிழ்ச்சியோடு இருப்பதுதான் எவருக்கும் விருப்பமானது என்பதை நன்கு உணர்ந்த சாதகன் குரு காட்டிய வழியில் சென்று எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பதை தன்னுள் உணர்ந்த பின்பு அதற்கு மேல் தெரிவதற்கு ஒன்றுமில்லை என்பதில் தெளிவு பெறுகின்றான் அது மட்டுமல்லாது அறியாதிருந்தேன் என்று இருந்த தனது முந்தைய நிலையிலும் இப்போது அறிந்து கொண்டேன் என்று இருப்பது போல தான் எப்போதும் அப்படியே இருப்பதையும் தெளிவாக உணர்கின்றான் அங்கு இருமைகள் அற்ற நிலையை வெளிப்படுகின்றான் அப்படின்னு சொல்ல அதாவது நான் ஒண்ணுமே தெரியாம இருக்கிறேன் சொல்ல மாட்டான் நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இங்க வந்து அந்த வியாலிட்டியே இல்லை அந்த ஞானி அவனுக்கு வந்து பாண்டித்யமும் கிடையாது படிப்பறிவும் இல்லைன்னு சொல்ல முடியாது சாதாரணமா இருப்பான் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் ஒரு தெரியாதவன் மாதிரிதான் இருப்பான் எனக்கு அது தெரியும் தெரியும் காட்டிக்க மாட்டான் அதற்கு தான் அடைவதற்கு வேறு என்று ஒன்றும் இல்லை என்று தெளிந்து அந்த நிலையிலிருந்து சிறிதும் வலுவாக இருப்பவனை பிரம்மத்தை உணர்ந்த ஞானி என்பார்கள் அதற்கு மேல் ஒன்றும் இல்லை என்பதால் அவன் மீண்டும் பிறந்து உழல மேலும் பிறவிகள் கிடையாது என்பதும் உறுதி செய்யப்படுகிறது அப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்ல வந்து இது மாதிரி ஒரு தெளிவு வந்த ஞானி பிரம்மத்தை உணர்ந்து கொண்ட உத்தமனுக்கு இன்னும் பிறப்பு இறப்புங்கிற சக்கரம் சம்சாரம் கிடையாது வரவே மாட்டான் ஏன்னா அவன்தான் மைண்ட்லெஸ் ஸ்டேட் போயிட்டானே அவனுக்கு மனசு இல்லை ஏன்னா அவனுக்கு எந்த ஆசைகளும் இல்ல மனசு ஒன்னு இருந்தா தானே அதுல ஆசைகள் இருக்கும் அந்த ஆசை காரணமா தான் பிறப்பு வரணும் அப்பாவான் தன்னையே இழந்துடுறான் எப்படி இழக்கிறான் இந்த உடல் மனம் அப்படிங்கிற அபிமானத்தை விட்டு நீங்கி தன்னை அந்த தூய் அறிவாக மாற்றிக்கொள்கிறான் அந்த தூய் அறிவு எப்படிப்பட்டது அதுதான் ஆகாயம் திருச்சிற்றம்பலம் அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க நீங்க ஆத்மா அப்படிங்கிறது ஏதோ நீங்க வெளியே தேடுற பொருள் கிடையாது அது அந்த ஆகாயம்தான் ஆத்மா அந்த ஆகாயம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண பொருள் கிடையாது அது ஒரு அறிவு பொருள் அந்த அறிவு பொருள்ல தான் இந்த பிரபஞ்சமே உற்பத்தி ஆகுது அதுதான் இங்கே பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில இந்த உலகமாக விரியுது அதுதான் இந்த யூனிவர்ஸ் பார்க்குறோம் கேலக்சி அதுல சூரியன் மற்ற கோல்கள் எல்லாம் உண்டாகுறதை நம்ம பார்க்கறோம் அப்ப அந்த இடத்துல தான் இத்தனை வெளிப்பட்டு அது பூரா அந்த அறிவனுடைய ரிஃப்ளக்ஷன் தான் பார்க்கணுமே தவிர ரியாலிட்டி கிடையாது ஏன்னா அது மிர்லருடைய ரிஃப்ளக்ஷன் அது அந்த மிர்றர் தான் வந்து மைண்டு அதான் ரியல் ஆகாசத்துக்கு மிரர் எங்கிருந்து வருதுன்னா தண்ணிலே தன்னை அது பிரதிபிம்பித்துக் கொண்டுது இப்ப நான் வந்து என்ன பார்க்கணும்னா எனக்கு ஒரு மிரர் தேவைப்படுது கண்ணாடி வேணும் நான் வந்து எனக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுட்டு போய் நின்னன்னா என்னுடைய முகத்தை நான் பார்க்கலாம் அப்ப எனக்கு எதிரில இன்னொரு பொருள் தேவை ஒரு உபாதி தேவை ஆனா அறிவுக்கு தனக்கு வேறாக இன்னொரு உபாதி கிடையாது அது தண்ணிலே தன்னை பிரகாசித்து பார்க்கும் அதுதான் நான் கடந்த அவமானம் சொல்லும்போது என்ன சொன்னேன் ஒரு சாதாரண சிறந்தி பூச்சிக்கே தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான வலையை பின்னுவதற்கான மூலப்பொருளை அது வெளியிருந்து பெறாமல் தன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற உமிழ்நீரை கொண்டே அது வலையை பின்னி அந்த வலையிலே விளையாடி மகிழ்ந்து வருகின்ற பூச்சிகளை சாப்பிடுகின்றதுன்னா அதுக்கு வெளியிருந்த எந்த ரா மெட்டீரியலும் இல்லை தானே உமிழ்நீரை கொண்டு தயார் பண்ணிட்டு தானே வேணாங்கும் அது உள்ள இழுத்துக்குது உமிழ் திருப்பி உள்ள இழுத்துக்கிட்டு அந்த வலையெல்லாம் காணாம போயிடுது அப்ப இந்த சக்தி அந்த சுரந்தி பூச்சிக்கு இருக்குது இல்ல இதை எடுத்துக்கணும் இதை கம்பேர் பண்ணிக்கணும் அப்போ ஒரு சாதாரண சிலந்தி பூச்சிக்கே வெளியிருந்து எந்த ரா எடுக்காம ஒரு சிலந்தி வலையை பின்ன முடியும் ஒரு சிலந்தி வலையை கட்ட முடியும் அப்படின்னா அந்த எல்லையற்ற பரமனுக்கு தனக்கு வேறாக இன்னொன்று டெவலப் பண்றதுக்கோ படைக்கிறதுக்கோ அவனுக்கு ஏதாவது ரா தேவையா இருங்க நான் இரும்பு கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் தங்கம் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் அல்லது கண்ணாடி கொஞ்சம் எடுத்துட்டு வந்து எமேஜினேஷன் செட் பண்றேன்னு சொல்லி ஏதாவது பகவான் பண்ணிட்டு இருப்பாரா ஒன்றுமே கிடையாது அவர்லேயே அது பிரகாசிக்குது அதாவது நான் அதை சொல்ல ஒரு சாஸ்திரம் இது வந்து வேதாந்த சாஸ்திரத்தை தான் இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனாலதான் வேத சாஸ்திரம் படிக்கணும் வேற எதுல படிச்சாலும் இவ்வளவு விளக்கமா சொல்ல மாட்டாங்க அதனால இங்க வந்து இந்த பாடத்தை முறையா படிச்சுட்டீங்கன்னா உங்களை யாரும் அசைக்கவே முடியாது எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும் அப்புறம் எந்த சந்தேகமும் உங்ககிட்ட இருக்காது ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுல்ல எதை அறிந்து கொண்டால் வேற எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவுங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதுல நீங்க புல்ஃபில் ஆயிடுவீங்களா அதுதான் நிறைவு அந்த நிறைவு வந்த பிறகு மனசு வேற ஒண்ணும் தேடாது இல்லை எதை போய் பிடிக்கும் அதான் நான் உதாரணம் சொன்னேன் ஒரு லட்டு சாப்பிட்றீங்க ஆசைப்பட்டு சாப்பிட்றீங்க நான் ஒண்ணு கொடுக்குறேன் நல்லா இருக்குன்னு சாப்பிடறீங்க ரெண்டாவது கொடுக்குறேன் சூப்பர் மூணாவது கூட சபளப்பட்டு சரி கொடுங்கன்னு சாப்பிடுறீங்க நாலாவது லட்டை நான் கொடுக்கும்போது வேண்டாங்க தகட்டுதுன்னு சொல்லி வேண்டான்னு சொல்றீங்களா இல்லையா அப்ப நாலாவது லட்டை வேண்டான்னு சொல்லக்கூடிய அந்த பக்கம் எப்படி வந்துச்சு அந்த லட்டு தகட்டதுனால தகட்டிடுச்சு போதும் இதுக்கு மேல என்னால இந்த லட்டு சாப்பிட முடியாது நீங்க எத்தனை லட்டு கொடுத்தாலும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அதை திகட்டி வேண்டாம்னு சொல்லி ஒதுக்குறீங்க அப்போ அந்த இடத்துல ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வந்துடுது அந்த லட்டுல ஒரு நிறைவு வந்துடுது அப்ப இன்னும் நீங்க எத்தனை லட்டு கொடுத்தாலும் தொடமாட்டிங்க வேண்டவே வேண்டாங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறேங்க பத்து லட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னா கூட வேண்டாங்க என்னால் முடியாதுங்கிறத சொல்ல போறீங்க ஏன்னா முடியாது தகட்டிடும் அந்த மூணாவது லட்டு சாப்பிட்டு நாலாவது லட்டு சாப்பிடும் போது நீங்க மீறி இன்னொரு லட்டு எடுத்தீங்கன்னா வாமிட் ஆகிடும் அப்போ நீங்க அந்த பணத்துக்காக இல்லட்டு சாப்பிட முடியுமா நான் சாப்பிட முடியாது அப்ப அது மாதிரி புரிஞ்சுக்கணும் அதாவது அது எதுக்கு சொல்ல வர இந்த உதாரணம் அப்படின்னா அந்த நிறைவு வரணும் அது மாதிரி இறைவன் கிட்ட நம்ம எப்ப நிறைவாக முடியும்னா நான் அதுவாகத்தான் இருக்கிறேன்ற அந்த நிலைப்பாட்டு கொண்டு நம்ம நிறைவாகிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம தேடுவதற்கு என்ன இருக்காங்க இன்னும் கொஞ்சம் அங்க பாத்துட்டு வரேங்க இறைவன் அங்க கொஞ்சம் இருக்காருன்னு பாக்குறேன் இங்க போய் இந்த கோயில் இருக்காருன்னு பாட்டு வரேன் அப்படின்னு சுத்திக்கிட்டே இருந்தோம்னா இன்றைக்கு நம்ம நிறைவாகுவோம் இன்றைக்கு நிறைவாக மாட்டோம் அதுதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க கோயில் கோயிலாக சுற்றுறவங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோயிலில் போய் வேண்டது அந்த கோயிலில் போய் வேண்டது அங்கே கொஞ்சம் பார்க்கறது அப்புறம் இந்த கோயிலில் கொஞ்சம் பார்க்கறது இப்படியே பரிகாரம் சேர்த்துட்டு அழுகிறது அப்புறம் அந்த கோயில்கள்லயே கூட பார்த்தீங்கன்னா அந்த மூணவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது அதில் துணை தேவதைகளுக்கு தான் முக்கியத்துவம் இப்போ நீங்கள் திருநெல்வேறு போயிட்டீங்கன்னா சனி பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க அது மாதிரி இந்த நவகிரகஸ்தலங்கள்லாம் போய் பாருங்க நவகிரகஸ்தலம் எல்லாமே சிவஸ்தலங்களாக இருந்தாலும் அங்கே சிவபெருமானம் ஒருத்தனை மதிக்கிறது கிடையாது எல்லாருமே வந்து அந்த நவகரங்களுக்கு நம்ம கேத்து கொடுப்பாங்க அப்ப ஜனங்களுடைய மென்டாலிட்டி எப்படி மாறி இருக்கு அது யாரால் மாற்றப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணுமா இல்லையா அதுதான் நமக்கு பகுத்தறிவு அப்ப கடவுளுங்கிறவரு எப்படின்னு தெரியாதனால நம்ம எதை பாக்குறோம் எதை எதையோ புடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப இந்த மாதிரி தப்பு தப்பான பாடங்களை படிச்சுக்கிட்டு தப்பு தப்பான ஒன்று சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுல நமக்கு நல்லது கிடைக்குமான்னு ஓடிக்கிட்டே இருந்தா என்றைக்கு நல்லது கிடைக்கும் என்றைக்குமே கிடைக்காது என்றைக்குமே திருப்தி வரவே வராது அப்போ அந்த திருப்தி நிலையிலேயே திருப்தி இல்லாம மரணத்தை அடையணும் வரணும் வேற வழியே கிடையாது அப்ப இங்க பிறவா பெருநிலை என்பது என்னன்னா அதற்கு மேல் ஒன்றும் இல்லை என்பதால் அவன் மீண்டும் பிறந்து உழல மேலும் பிறவிகள் கிடையாது என்கின்ற நிலையை அடைய வேண்டும் என்பதாக இந்த ஐம்பத்தி சுட்டிக்காட்டுகின்றார் அடுத்தது ஐம்பத்தி ஆறு பூர்ண சச்சிதானந்த மத்வயம் அனந்தம் நித்திய மேகம் எத்தத் பிரம்ம என் அவதாரையே இந்த ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா எந்த பொருளை குறுக்காகவோ மேலோ கீழோ எப்படி பார்த்தாலும் எங்கும் நிறைந்திருக்கிறதோ எது சச்சிதானந்த சுவரூபமாயும் இரண்டற்றதாகவும் எது முடிவில்லாததாயும் அணிவற்று எப்போதும் உள்ளதாயும் எது தானே ஒன்றாய் இருந்து விளங்குமோ அந்த பொருளையே பிரம்மம் என்று உணர்வாய் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ இங்க மகான்கள் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம எடுத்து எடுத்து பார்க்கும்போது பிரம்மம் பிரம்மம் அப்படின்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்புறம் அந்த பிரம்மத்தினுடைய மகத்துவத்தை நமக்கு சொல்லி புரிய வச்சிடறாங்க அப்ப நாம இந்த மாதிரி இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கும்போது பிரம்மம் பிரம்மம்ங்கிற டாபிக்லயே பார்த்துட்டு இருந்ததுனால அது ஏதோ நமக்கு பிடிக்க முடியாத ஒரு பொருளுங்கிற மாதிரி கற்பனையிலேயே வாழ்ந்துட்டோம் கற்பனையிலேயே பாடத்திட்டத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை நான் கடந்த பாடத்துல உடைச்சிட்டேன் நீங்க போன கிளாஸ் என்ன அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் பிரம்மமாயிருப்பீங்க ஏன்னா அவ்வளவு அருமையான விஷயத்த நான் போன கிளாஸ்ல உடைச்சேன் அது என்ன சொன்ன பிரம்மங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி எங்க தேடி பிடிக்கக்கூடிய பொருள் இல்லப்பா அது வந்து நீ எங்க இருந்து வந்தியோ அது மூலம்தான் எப்படி சட்டி பானைக்கு மூலம் எது மண்ணு மலையல் கம்மல் செயினுக்கு மூலம் எது தங்கம் அது மாதிரி பஞ்சபூதங்களுக்கு மூலம் எது ஆகாயம் அப்ப நீ உன்ன எங்க இருந்து வந்த நீ உன்ன பாரு எதுல மூலம் வந்ததுன்னு நீ கண்டுபிடிச்சீங்கன்னா நீ பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பு அழியக்கூடிய உடல்லு இந்த உடம்பு அழியும் போது அஞ்சு பூதங்களில் போய் கரைஞ்சிடும் அப்போ இந்த அஞ்சு பூதங்களும் தோன்றுவதற்கு ஆதாரமாக எது மூலமாக இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஆகாயம் அப்ப அந்த ஆகாயம் தான் இங்க ஆத்மா அதுதான் அறிவு அதுதான் பிரம்மம் அப்படின்னு புடிச்சுட்டீங்கன்னா நீங்க வந்த முடிஞ்சது நீங்க அந்த சோர்ஸ்க்கே போயிடுவீங்க அப்ப நீங்க அந்த ஆகாயத்தை அனுபவமாக்கவும் முடியும் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ண ஆகாயத்தை அனுபவமாக்குறதுன்னா எப்படியா அந்த ஆகாயம் நமக்கு முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குது கீழையும் இருக்குது மேலையும் இருக்குது குறுக்கள் இருக்கு நெடுக்கல் இருக்கு அதுதான் இங்க சொல்றாரு எந்த பொருளை குறுக்காகவோ மேலோ கீழோ எப்படி பார்த்தாலும் எங்கும் நிறைந்திருக்கிறதோ எது சச்சிதானந்த சுவரூபாய் இரண்டற்றதாகவும் எது முடிவில்லாததாயும் அறிவற்று எப்போதும் உள்ளதாயும் எது தானே ஒன்றாய் இருந்து விளங்குமோ அந்த பொருளையே பிரம்மம் என்று உணர்வாய் அப்படின்னு பரிபாஷையில பேசிக்கிட்டு இருக்காரு பகவான் ஆதிசங்கரை சூட்ச பரிபாஷையில பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கின்ற அது ஆகாயம்தான் பரமன் அவன் தான் சிற்றம்பலம் சிதம்பரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சித்துனா அறிவு ஆகாசம்னா அம்பரம் நான் இருக்கிற மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்கிறேன் அப்ப அறிவு ஆகாசமாக இறைவன் இருக்கிறான் அதை புரிச்சுக்கிட்டீங்கன்னா அவனை நீங்க எங்க போய் பார்க்கணும் சிதம்பரத்துல தான் போய் பார்க்கணுமா எங்கெல்லாம் அது இருக்கோ அதெல்லாம் சிதம்பரம் அப்ப நீங்க இங்க இருக்கிற இடத்துல அதுக்கு அனுபவம் ஆக்கிட்டீங்கன்னா நீங்க சிதம்பரத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க சிதாகாசத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் விஷயம் சிதம்பரம்னா அங்கிருந்து அந்த சிதம்பரம் போய்தான் அதை பார்த்தாதான் எனக்கு அந்த அருள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது அஜ்ஞானம் அது மனதனுடைய ஒரு தவறான புரிதல் மற்றவர்களால் ஏற்று வைக்கப்பட்ட ஒரு மனோபாவம் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை பழக்கி வச்சிருப்பாங்க அதனால பஞ்சபூத ஸ்தலங்களை உருவாக்கி நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு பாமரனுக்கு புரிகிற மாதிரி எடுத்து பாடங்களை கொடுத்தாலும் அதனுடைய முடிந்த முடிவு எங்க கொண்டு போய் நம்மளை நிறுத்துது அப்படிங்கறத யார் விவேகத்தினால புரிந்து கொள்கிறானோ அவன் ஞானி அதனால ஞானினால ஒரு விவேகிதானே அந்த விவேகிதான் இங்க இந்த மாதிரி விஷயத்த புரிந்து கொண்ட பிறகு அதுல ஆனந்தமயத்தை அடைய முடியும் சச்சிதானந்த சுவரூபமாக மாற முடியும் அப்ப அந்த விவேகம் நமக்கு இங்க வரணும் அப்படின்னா நாம அந்த ஆத்மா எப்படிப்பட்டதுக்கிற ஒரிஜினல் தன்மையை புரிந்து கொள்ளணும் அந்த ஆத்மா நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அல்லா கிடையாது ஜெகோவா கிடையாது சிவம் கிடையாது வேற என்னென்ன பேர்ல நீங்க வச்சிட்டு இருக்கீங்க பிரம்மம் பரபிரம்மம் பரமாத்மா அப்படின்னு நீங்க என்னென்ன பேர்ல சொல்ல ஆசைப்படுறீங்களோ அதையெல்லாம் விட்டுட்டு அந்த அறிவு அந்த ஆத்மா வெட்ட வெளியாக இருக்கிறதுன்னு எளிமையா புரிச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு நிறைய சித்தர் பாடல்கள் அருமையான விளக்கங்கள் எல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க மகான்களுடைய ஒவ்வொரு பாடலும் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா சித்தர் பாடல்கள் எல்லாம் இறைவன் வெட்ட வெளியா அறிவு ஆகாசமா இருக்கிறாங்கிறது அவ்வளவு உடச்சி எழுதியிருப்பாங்க அதெல்லாம் பரிபாஷையில சொல்லியிருப்பாங்க அதை புரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது நீங்க தேடுற பொருள் நீங்களா தான் ஏன்னா உங்களுடைய மூலம் அதுதான் அந்த ஆகாசமா இறைவன் இருக்கிறான் அப்படிங்கும் போது அவனுக்கு வேறாக நான் இருக்கிறேன் நீங்க நினைக்க வேண்டியதே இல்லை ஏன் நான் இருக்கிறேன் நினைக்க வேண்டியது இல்லை அப்படின்னு நான் மீண்டும் சொல்றேன்னா அந்த ஆகாயத்துக்குள்ளதான் இது எல்லாமே இருக்குது இந்த ஹோல் யூனிவர்ஸே அந்த ஆகாயத்துல தான் இருக்குது அப்ப அந்த ஆகாயத்துக்குள்ள இருக்கிற இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமோ அதுல இருக்கக்கூடிய ஒரு கேலக்சிக்குள்ள இருக்கிற சூரிய மண்டலமோ அந்த சூரிய மண்டலத்தை சுற்றி கொண்ட கோள்களோ அந்த கோல்கள்ல பூமி என்ற ஒரு பந்துல இங்க மனிதன் நான் தனியா உக்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா நான் எங்க இருக்கிறேன் அந்த பூமிங்கிற பந்துக்குள்ள இருக்கிறேன் அந்த பூமிங்கிற பந்து எதுக்குள்ள இருக்குது சூரிய மண்டலத்தை சுத்திக்கிட்டு இருக்குது அப்ப சூரிய மண்டலம் எங்க இருக்குது அது ஒரு கேலக்சிக்குள்ள இருக்கு அந்த கேலக்ஸி எங்க இருக்கு ஆகாயத்துக்குள்ளதான் இருக்கு அப்படியே ரிட்டன் போனீங்கன்னா மூலத்தை புடிச்சுக்கலாம்ல அப்ப அப்படியே ரிட்டன் போய் மூலத்தை பாத்தீங்கன்னா அந்த ஆகாயத்துல தான் இத்தனையும் வந்து இருக்குது மீண்டும் அந்த ஆகாயத்துக்குள்ளதான் போய் இத்தனையும் மறைய போகுது அப்ப அந்த ஆகாயம்தான் அதுக்கு பிறப்பிடம் ஆகாயம் தான் முடிவு இடம் அப்ப அப்படிப்பட்ட இந்த வந்து போகின்ற இந்த பிரபஞ்சம் தோன்றி மறையக்கூடிய ஒரு மாயா சக்தி அதனால அதை சக்தியா பாக்கணுமே தவிர அது இறைவனாக நீங்க கம்பேர் பண்ண கூடாது அதனாலதான் இறைவன் வேறு சக்தி வேறு நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம் சனாதன தர்மத்துல மாயா அப்படின்னு சொன்னாலே அது அம்பாலதான் குறிப்பிடும் ஏன் அம்பாளை குறிப்பிடணும் ஈஸ்வரன் நம்ம சொல்றோம் வேதாந்த சாஸ்திரத்துல அது ஈஸ்வரின்னு கூட சொல்லிக்கலாம் பெண்பால பண்ணிக்கலாம் அப்ப அந்த சிவமும் சக்தியும் சேர்ந்தால் இந்த உலகமா விரியும் அதுதான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப அந்த ஆகாயம்தான் இங்க சிவம் அந்த ஆகாயம்தான் பரம் அந்த ஆகாயம் ஆத்மா அந்த ஆகாயம்தான் அறிவு இவ்வளவுதான் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கீங்க எங்கும் எதிலும் வியாபித்திருக்கின்ற அந்த ஆத்மா தான் அது மட்டும் இருக்குது மற்றபடி இங்க அது வந்து உள்ள வருது போகுது அப்படிங்கறதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது அது வருது இல்லை போறதும் கிடையாது யாருக்குள்ளேயே அது வராது யாருக்குள்ள வெளியே அது இல்ல வருதும் கிடையாது போவதும் கிடையாது அப்ப இங்க வந்து போறது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் அதோட பிம்பம் பிம்பத்தை பார்த்து மயங்க கூடாது அப்படின்னு நான் கிளாஸ் எடுத்துட்டேன் கடந்த பாடங்கள்லயே நீங்க கேனிச்சீங்கன்னா இங்க பிம்பம் வந்து உண்மை கிடையாது ஏன்னா அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாம போகும் உண்மையா இருந்தால் தானே அதை உத்தரவாதம் கொடுக்க முடியும் அதுவே மறைஞ்சு போக போகுது அது வேறொரு பரிமாணத்துக்கு போக போகுது அப்ப நிலையற்ற ஒன்றை எப்படி நிலையான இறைவனோட ஒப்பிட முடியும் அப்ப அது இறைவனுடைய ஆட்டல கொண்டு போய் இறைவனாகவே மாற்றக்கூடாது அதனால சக்தி வேறு சிவம் வேறு ஆனா அந்த சக்தியும் சிவமும் சேர்வதனால் இந்த உலகம் தெரியுது ஆனால் உண்மையில் எது இருக்கிறது சிவம் மட்டுமே இருக்கிறது பரம் மட்டுமே இருக்கிறது அப்போ அந்த பரம் மட்டுமே இங்க ஆத்மா அந்த பரம் மட்டுமே இங்க அறிவு அந்த பரம் மட்டுமே இங்க ஆகாசம் என்பதை புரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளவுதான் அறிய வேண்டியது ஒன்றும் இல்லை அதுதான் நான் மூலம் அப்ப என்னுடைய மூலமே அதுதான் தெரிஞ்சுக்கிட்டா நான் அதுல இருந்துதான் இங்க இத்தனை விவகாரங்களுக்குள்ள வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன் அப்ப இதெல்லாம் என்னுடைய மனத்தில் ஏற்று வைக்கப்பட்ட தொகுப்புல நான் இந்த மாதிரி காரங்களை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றது புரிய வரும் இதுதான் கடந்த பாடங்கள்ல நம்ம எடுக்கும்போது வேதாந்த சாஸ்திரத்திலேயே பாரமாத்திக சத்தியம் பிராதிபாசிக சத்தியம் இந்த மாதிரி மூன்று சத்தியமும் சத்தியம் சத்தியம் ஏன்னு சொல்லுதுன்னா அந்தந்த நிலையில் இருக்கிற வரைக்கும் சத்தியம் தெரியும் கனவு உலகம் வந்து கனவு காணற வரைக்கும் சத்தியமா இருக்கும் அது மாதிரி நனவு உலகமும் நீங்க நனவு உலகத்துல இந்த வாழ்ற வரைக்கும் சத்தியமா இருக்கும் ஆனா நீங்க தூக்கத்தில் போயிட்டீங்கன்னா ரெண்டு உலகம் இல்லையே கனவு உலகம் இல்லை நனவு உலகம் அப்ப இதெல்லாம் அசத்தியமான ஒரு விஷயத்தை எப்படி நீங்க சத்தியம்னு நம்பலாம் அப்போ இதுவா இறைவன் ஆக முடியும் ஆக முடியாது அப்ப இதுக்குள்ள போய் ஒரு உருவத்தில் இறைவன் வச்சுக்கிட்டு அந்த இறைவன் நமக்கு உதவுவார்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்கிறது எவ்வளவு ஒரு மூடத்தனம் எவ்வளவு வரும் அறியாமைங்கிறத சாஸ்திரம் சொல்லுது நீ தூங்குனா உனக்கு உலகமே காணாம போயிடுது அப்புறம் அதுக்குள்ள எங்க இறைவன் வந்து உனக்கு அருள் புரிவார் அதுக்குள்ள இறைவனே இல்லை அப்ப அதனால இறைவன் என்பவன் வருவதும் இல்லை போவதும் இல்லை வந்து போறதெல்லாம் நம்முடைய மன ஆற்றல் தான் ஏற்பட்ட ஆசா தான் இந்த உலக விவகாரத்துக்குள்ள ஈடுபட்டு மனதினுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே வருது ஆசைப்படுறதை அடைய பார்க்குது அதுக்காக பிறவிகள் எடுத்துக்கிட்டே இருக்குது இந்த உடம்புல முடியலானா இன்னொரு உடம்பு எடுத்து சாதிக்க பாக்குது இதுதான் மைண்டினுடைய பவர்ஃபுல் இது வேற என்ன சொல்ல முடியும் மைண்ட் அப்படி எப்பயுமே மனசு வந்து ஒரு விஷயத்தை பிடிச்சிருச்சுன்னா அதை அடையாம விடாது அதனாலதான் அந்த சாதிச்சு காட்டுற விஷயத்துக்கு வந்து மோட்டிவேஷனல் கிளாஸ் மைண்டுக்கு தானே குடுக்குறாங்க நீ சாதிக்க பிறந்தவன் மனதுக்கான இயல்பு சக்தி அப்படிப்பட்டதுதான் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இங்க நம்ம எதை சாதிக்க முடியும் ஞானிக நிலைமைக்கு வந்துட்டா இங்க ஒன்றும் இல்லைன்னு எல்லாத்தையும் உதர்றதுதான் ஞானியுடைய நிலைப்பாடு அதை நம்ம இங்க புரிந்து கொள்ளணும் அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ல வர்றாரு என்ன சொல்ல வர்றாருன்னா உலகில் உள்ள பலவிதமான பொருட்களை விளக்குவதற்கு நமக்கு நன்கு அறிமுகமான பொருள்களில் அதை போல் உள்ள வேறு எதையாவது சொல்லியோ காட்டியோ அது அப்படிப்பட்டது என்று புரிய வைப்பார்கள் நாம் அதிகம் பார்த்திராத வரி குதிரையை சொல்வதற்கு ஒரு குதிரையை காட்டி அது முழுவதும் கருப்பு நிறமாக இருந்து அதன் மேல் வெள்ளை வரிகள் இருந்தால் எப்படி இருக்கும் என்று சுட்டி காட்டலாம் அப்பதான் அந்த வரி புரிய வைக்க முடியும் அப்ப அவனுக்கு வந்து வரி எப்படி பாருக்குன்னு கேள்வி கேட்டானா வரி வரி வரியா இருக்கும் சொன்னா அவனுக்கு புரியாது அப்ப அதனால ஒரு கருப்பு குதிரை எடுத்துக்கப்பா அந்த கருப்பு குதிரை வெள்ள வெள்ளையா கோடு போட்டிருக்கலாம் அதுதான் வரி குதிரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எளிதா புரிஞ்சுக்கிறான்ல அது மாதிரி சொல்றாரு ஆனால் பிரம்மம் என்பது இப்படித்தான் இருக்கும் என்று விளக்கி சொல்வதற்கு காட்டக்கூடிய பொருள் என்று உலகில் எதுவுமே இல்லை ஏனென்றால் காண்பது அதுவே என்பதால் காணும் அதையே எப்படி காட்டுவது என்றுதான் இங்க கேள்வி கேட்கிறார் ஆதிசங்கர் ஏன்னா இங்க உலகத்துல எல்லாமே அறிகிறது அதுதான் அறியுது காண்பவனும் காணப்படும் பொருளும் காட்சியும் அதுவே அறிபவனும் அறியப்படும் பொருளும் அறிவும் அதுவே அந்த அறிவுக்கு வேற எதுவுமே இல்லை ஏன்னா அதுவே இல்லாம இருக்கு அதையே அதுக்கு காட்டி எப்படி காட்டி கொடுக்க முடியும் அதுதான் தன்னுடைய கண்ணை தனக்கு காட்டி கொடுங்கன்னா எப்படி காட்டி கொடுக்க முடியும் தன்னுடைய கண் எல்லாவற்றையும் காணலாம் ஆனா என்னுடைய கண்ணை நானே காண முடியுமான்னா முடியாது அது மாதிரி இங்க பிரம்மத்துடைய நிலைப்பாடு அப்போ அதுவாக இரு அப்போது தெரியும் என்பதாகத்தான் பெரியவர்கள் சொல்வார்கள் அப்போ நம்ம அதுவாகவே மாறினாத்தான் அந்த அனுபவம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்போ இங்க வெட்ட வெளி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா இப்ப வெட்ட வேலைக்குள்ள நம்ம எப்படி அனுபவம் ஆகுறது அப்படிங்கறதுக்கு ஒரு ஷார்ட் வழி எல்லாம் இருக்கு வெட்ட இப்போ உருவம் இருக்கா வெட்டவேலிக்கு இல்ல வெட்டவெளி பார்க்க முடியுமா தொட முடியுமா முடியாது ஏன்னா அது வந்து பருப்பொருள் கிடையாது வெட்ட வந்து ஒரு பருப்பொருள் இல்ல காத்து கூட வந்து நம்ம கை மேல அடிக்கும் போது காத்து பட்டு போகுது முகத்துல பட்டு சில்லுன்னு அடிக்குது அப்படின்னு சொல்றோம் ஆனால் வெட்ட அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் கேதர் பண்ண முடியாது வெட்ட வெளி இந்த உடல் மூலமா அனுபவமாக்க முடியாது வெட்ட வந்து இந்த உடல் மூலமா அனுபவமாக்கவே முடியாது காரணம் என்ன இந்த உடல் வந்து பஞ்சபூதங்களுடைய தன்மையில் வந்திருக்கிறதுனால வெட்ட வெளிப்பட்ட இந்த உடல் வந்து அந்த வெட்ட வெளியை அனுபவமாக்குவது சாத்தியமில்லை ஆனால் அந்த வெட்ட இந்த உடலை அனுபவமாக்கலாம் தன்னை அனுபவமாக்கும் அப்ப அதுக்கு தான் இந்த உபாதி அது பயன்படுத்துது வெட்ட வெளி தன்னை அனுபவம் ஆக்குவதற்காக குளிக்கொண்டு வரப்பட்ட உபாதிகள் தான் இந்த உடல்களும் இந்த மனசும் ஆனா நான் வந்து சாதாரண ஒரு மனிதனா இந்த உடம்பு எடுத்துவது உட்காந்துக்கிட்டு புற அறிவுகளை ஏற்றி வச்சுக்கிட்டு நான் கடவுளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு பெரிய அறிவியல் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அது என்னுடைய மடமை மூடத்தனம் என்று சாஸ்திரம் சொல்லுது இவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டான் இவன் பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறான் கடவுளை பத்தி கடவுளை பத்தி இவன் தெரிஞ்சுக்க முடியுமா அந்த அறிவை பத்தி அவன் தெரிந்து கொள்ள முடியுமா முன்னே கேள்வி கேக்குது அப்ப அதனால நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்த மாதிரி காட்டிக் கொண்டிருப்பது கடவுளை பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சுக்குங்க அது அனுபவமாக்க வேண்டிய ஒரு விஷயம் அது நமக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு ரசவாதம் அப்போ நம்ம அந்த வெட்ட வெளிய அனுபவம் ஆக்குறது அப்படின்னா வெட்ட வெளியும் இன்னும் எப்படி இருக்குது நம்ம வந்து நேர்த்தியா உதாரணம் சொன்னேன் இப்ப நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க அந்த பக்கம் உட்காந்துருக்கீங்கன்னா இந்த பக்கம் உட்காந்து இருக்கிறேன் இப்ப நம்ம ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வெளி இருக்கு அதுக்கு வந்து இடைவெளின்னு சொல்றோம் அந்த இடை வெளிங்கறது நீங்க இருக்கிற தூரத்துக்கும் நான் இருக்கிற தூரத்தையும் ஒப்பிட்டு அதுக்கு ஒரு இடை வெளிய ஒரு மெஷர்மெண்ட கொடுக்கணும் அதை நம்ம அளந்து கூட சொல்லலாம் இத்தனை இன்ச்சு தூரத்துல நீங்க இருக்கீங்க இத்தனை மீட்டர் தூரத்துல இருக்கீங்க இத்தனை அடி தூரத்தில் இருக்கீங்கன்னு வேணா நம்ம நம்மளுடைய புற அறிவு வச்சுக்கிட்டு அது ஆராய்ச்சி எல்லாம் கூட பண்ணி சொல்லலாம் ஆனா அது மாதிரி வெட்ட வெளிக்க ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் இருக்கா அது இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் இருக்குது பறவை இருக்குது இந்த இடத்துல அது பவுண்டரி முடியுது அப்படின்னு தான் சொல்ல முடியுமா அப்படிலாம் ஒண்ணும் சொல்லவே முடியாது அப்ப இந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய இந்த வெட்ட வெளியை நம்ம ஒரு அளவுனால புரிந்து கொள்வது போல இந்த எல்லையற்ற வெட்ட வெளி நமக்கு ரெண்டு பேருக்கு இடையில இருந்தா அந்த இடைவெளின்னு சொல்றோம் எல்லையற்ற வெளியே வெட்ட சொல்றோம் அப்ப அந்த வெட்ட வெளிய வந்து பவுண்டரிக்குள்ள கொண்டு வரவே முடியாது பிரிக்கவே முடியாது அதை வந்து ஏதாவது குடத்துக்குள்ள வந்ததுனால கட ஆகாசம் குடத்துக்கு வெளியே மகாகாசம் அப்ப இடையில அந்த குடங்கிற ஓடு வன்றதுனால அது ரெண்டா பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றதெல்லாம் நமக்கு புரிகிறதுக்காக சொல்லப்பட்ட பாடங்கள் அது மாதிரி இங்கேயே நம்ம என்ன பண்றோம் நான் வந்து பிறந்துட்டேன் மனுஷ உடம்புக்குள்ள வந்துட்டேன் அதனால எனக்குள்ள ஒரு ஆத்மா வந்துடுச்சு அது ஜீவாத்மா வெளியே இருக்கிற அந்த வெட்ட ஒரு ஆத்மா இருக்குது அது பரமாத்மா அப்படின்னு நம்ம புரியறதுக்காக வெளியே சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அப்படியெல்லாம் ஆத்மா வெளியிருந்தா பரமாத்மா உடம்புக்குள்ள வந்தா ஜீவாத்மா அப்படின்னு யார் சொல்றா நாம சொல்லிட்டு இருக்கிறோம் கடவுள் பரமாத்மா தோன்றி நான் இது மாதிரி ரெண்டா பிரிஞ்சிருக்கேன்னு சொன்னாரா என்னைக்காவது அப்படி ஒரு சொல்லவே கிடையாது அப்போ இங்க மனிதர்களாக உண்டாக்கி கொள்ளப்பட்ட விஷயங்கள் தான் இதெல்லாமே தவிர இறைவன் வந்து எப்பயுமே தன்னை நான் உனக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லவே கிடையாது சொல்லவும் மாட்டார் ஏன்னா அவர் மட்டும்தான் இருக்கிறார் அவருக்கு வேற அவன்த இருந்தா தானே உனக்குள்ள நான் வந்தேன்னு சொல்லுவார் உனக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கே அவர் இன்னொருத்தர் இருந்தா தானே சொல்லுவார் இன்னொருத்தர் இல்லை இருப்பதெல்லாம் அவரேதான் அப்ப அவரே இல்லாம இருக்கிறதுனால அவருக்கு வேறாக இனி எதுவுமே இல்லாத பொழுது அவர் நான் இருக்கிறேன்ங்கிறது எப்படி யார்கிட்ட போய் சொல்லுவார் அவரவர்களே உணர வேண்டிய ரசவாதம்னு திருப்பி திருப்பி நான் சொல்றேன் அதுதான் தன்னுடைய சுயம் தன்னுடைய ஸ்புரணம் அகம் அப்படின்னு உள்ள நமக்குள்ள ஸ்புரணம் ஆயிட்டு நான் இருக்கிறேன் அப்படிங்கற தன்னுணர்வு அதுதான் நம்முடைய ரியாலிட்டி அதைதான் பிடிக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதுதான் வெளி நான் இருக்கிறேன்னு தன்னை நீங்க உணர்கின்ற அந்த உணர்வு வெளிதான் இங்க வெளி அந்த உணர்வு வெளி உங்களுக்குள்ள உணரும் அது உங்களுக்கு தற்காலிகமா ஒரு சின்ன வெளி மாதிரி தெரிஞ்சாலும் அது தன்னுணர்வு வெளியாக இருக்கிறது பேருணர்வு வெளியாக மாறும் எப்ப மாறும்னா உணரப்படும் போதுதான் மாறும் உணராத வரைக்கும் மனசு வந்து இதை பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும் இது சின்ன வெளி அது பெரிய வெளி இது சிதாகாசம் அது மகாகாசம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கோம் அப்படியெல்லாம் பேருந்தான் வச்சுக்கிறோம் நாம தான் பேர் வச்சுக்கிறோம் சிதாகாசம் மகாகாசம் அப்படின்ட்டு எல்லாம் ஆகாசம் ஒண்ணுதானே அதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படி ஒரு வித்தியாசம் இல்லை அப்ப நாமலாம் அந்த ஆகாசத்துக்கு ஒரு பேரை கொடுத்துக்கிறோம் ஒரு கலரை கொடுத்துக்கிறோம் ஒரு நீல நிறமா இருந்தா ஆகாசம் சொல்றோம் ஆனா உண்மையிலேயே ஆகாசம் நீல நிறமா இருக்கா கிடையாது சரி ஆகாசத்துக்கு ஏதாவது நிறம் தான் இருக்கா கிடையாது அப்ப அந்த இருள் தான் இருக்குதுன்னா அந்த இருளுக்குள்ள நிறம்ன்னு சொல்ல முடியாது அதுக்கு அங்க சூரியன் வெளிச்சம் இல்லாதனால நம்ம இருளா இருக்கிற மாதிரி தெரியுது அப்ப அங்க உண்மையிலேயே ஆகாசத்துக்கு இருளும் இல்ல வெளிச்சமும் இல்லை அதனால அந்த இடத்துல எதுவும் ஒட்டுவதும் கிடையாது வருவதும் இல்லை போவதும் இல்லை அப்ப அப்படிப்பட்ட ஒரு மிக உயரிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளும் போது அதுவாகவே மாறும்போது தான் அந்த அனுபவம் நமக்குள்ள ஆனந்தத்தை உண்டு பண்ணமே தவிர வேற எந்த வகையும் நீங்க அந்த ஆனந்தத்தை அடைய முடியாது அப்ப அதனால நீங்க அதை பரமனாக அதை பிரம்மமாக அனுபவம் ஆகணும்னா அட்லீஸ்ட் இந்த பேசிக் நாலேஜாவது வச்சுக்கோங்க ஆகாசம் தான் பரமன் பேசிக் நாலேஜா வச்சுக்குங்க அதை வச்சுதான் நீங்க சீக்கிரம் பிடிக்க முடியும் இறைவனை வேற நீங்க பரம்கிறது ஏதோ கண்ணுக்கு தெரியாது இருக்குது அப்படி இப்படின்னா கற்பனை பண்ணிக்கிட்டு சினிமாவில் காட்டுற மாதிரி எல்லாம் மனசில் ஏற்றிக்கிட்டு அந்த சிவபெருமான்களை உருவத்தில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை நீங்க சைவ சித்தாந்தத்தில் அப்படி வச்சிக்கிட்டு அப்புறம் வந்து முஸ்லீம் மதத்துல வந்து அல்லான் வச்சுக்கிட்டு கிறிஸ்துவ மதத்தில் ஜெஹவான் வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேதமையில பார்த்துட்டு இருக்க வரைக்கும் அது எங்க வந்து உங்களுக்கு அனுபவம் ஆகும் அனுபவம் ஆகாது ஏன்னா பிரிவினைகள் இருக்குல்ல அனுபவம் ஆகாது எந்த ஒரு மதத்துக்குள்ளாசத்தை பிரிச்சீங்கன்னாலும் போயிட்டீங்க மனிதனாக மாறிட்டீங்க அப்ப நீங்க செய்வோர் சமயத்துக்கு பிறந்திருக்கிறேன் நான் ஒரு இந்து மதத்துல பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலே போச்சு நீங்க வந்து இறைவன அனுபவமாக்க முடியாது அவன் வந்து எதுக்கும் அப்பாற்பட்ட இறைவனுக்குறவன் மதம் இந்த ஜாதி மதங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அப்ப அவனை போய் எதுக்குள்ளது பற்று கிடையாது அவனுக்கு தெரியாது அப்படி இருக்கிறவன் தான் ஞானி லெவலுக்கு நம்மளும் உயரணும் இந்த பாடத்திட்டத்தினுடைய முடித முடியும் அதுதான் சொல்லுது அதை புரிந்து கொண்டு பயணிக்க வேண்டும் அப்போ அந்த ஆகாசத்தை உணர்ந்தே அறிய முடியும் தான் உடல் என்ற அறியாமையில் உழல்வதால் தன் கண்ணுக்கு முன் உள்ளது மட்டுமே இருப்பதாக மிகவும் வெளிப்படையாக தெரிகிறது ஆனால் எவருமே தான் ஒருவனாயும் முதலாவதாகவும் இருப்பதை விட்டுவிட்டு தான் பார்க்கும் உலகத்தை மட்டும் எப்போதும் இருப்பதாக பார்க்கின்றார்கள் அவர்களது பார்வையை சரி செய்தால் மட்டுமே உள்ளதை உள்ளபடி பார்க்க முடியும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது அப்ப அவர்களுடைய பார்வையை தான் மாற்றம் செய்ய வேண்டும் அந்த பார்வையில வந்து நம்ம எப்படியெல்லாம் நாம ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அது நம்முடைய மனப்பான்மை அவ்வளவுதான் பார்வைன்னு நம்ம சொல்ல வர்றதே அவரவருடைய மனம் சார்ந்த பார்வைதான் அது அதுக்குதான் நிறைய பேர் இந்த பார்வை அப்படிங்கிற விஷயத்த கூட பிடிச்சிக்கிட்டு அதுக்குண்டான தியானம் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க கூட கடந்த முறை சொல்றேன் இல்லையா இதெல்லாம் நான் இதுதான் அஜ்ஞானம் அஜ்ஞானம் சொல்லிட்டே இருப்பேன் ஏன்னா அந்த பூர்வ மத்தியில கடவுளை பாக்குறேங்கிறதும் அப்புறம் கண்ணு கருமணிக்குள்ள கடவுள் இருக்காங்கன்னு சொல்றதும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு உள்ள எடுத்து போட்டுக்கிட்டு எது பண்ணி இல்லாத பொருள்ல வெளியே தேடி இருக்கிற மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க தேடும் பொருள் இவர்கள்்தான் அப்படின்னு தெரியாம அந்த கண்ணுக்குள்ள எப்படி கடவுள் வருவாரு அதே அழியக்கூடிய கண்ணு அது ஊனக்கண்ணு அந்த ஊன கண்ணுக்குள்ள எப்படி கடவுள் உட்கார்ந்துருப்பாரு அதனாலதான் கடவுள் வந்து இந்த உடம்புக்குள்ளேயே வர்றதில்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அத வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையில சொல்லும் போது நான் ஜீவ இல்லை என்றுதான் சொல்றான் நான் ஜீவனாகவும் இல்லை ஜகமாகவும் இல்லை நான் ஜீவ இல்லை என்ன ஜீவ ஜகத்துக்களை பார்க்க முடியாதுன்ட்டான் அப்ப அவன் எப்படி அவன் வந்து அவன் மட்டும்தான் இருக்கிறான் அவனுடைய பிரகாசம் பிரதிபிம்பிக்கிறத இந்த ஜீவனாகவும் ஜெகத்தாகவும் விரியுது நமக்கு அவ்வளவுதான் பிரிவினையிலிருந்து வெளியே வந்து அவன்ஸுக்கு திரும்பிடறான் அஜ்யானிக்கு அவன் ஜீவனையும் ஓடிக்கிட்டு இருக்கிறான் இவ்வளவுதான் வித்தியாசம் இதை புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்போ பிரம்மத்தை காட்டி விளக்குவதற்கு வேறு பொருள் இல்லையாதலால் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய தனித்தன்மையை கொடுக்கும் ஐந்து அம்சங்களான சத்து சித்து ஆனந்தம் நாமம் ரூபம் இவைகளை கொண்டு பிரம்மம் விளக்கப்பட வேண்டி இருக்கிறது அப்போ இந்த ஐந்து அம்சங்களில் பிரம்மத்திற்கு முதல் மூன்றான சச்சித் ஆனந்தம் அம்சங்கள் மட்டுமே உண்மையில் உண்டு அதற்கு மற்ற இரண்டு அம்சங்களான நாமமும் ரூபமும் கிடையவே கிடையாது உலகில் காணப்படும் மற்ற எல்லா பொருட்களுக்கும் நாமமும் ரூபமும் உண்டு அப்போ இங்க பிரம்மத்துக்கு ஏன் நாம ரூபம் இல்லை அப்படின்னா பிரம்மம் வந்து இங்க வெளியே வர்றதே கிடையாது அது அது படைக்கல அது தண்ணில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் பிரகாச அறிவாய் பிரகாசித்து நம்முடைய சனாதன தர்மம் அதை ஏத்துக்கல அதனாலதான் இந்தியாவில வந்து புத்த மதம் வேறுன்ற முடியல நம்ம புத்த மதம் வந்து இந்தியாவில மட்டும் வேறுன்ற முடியல மற்ற தேசங்கள்ல இந்தோனேசியா உங்களுக்கு ஸ்ரீலங்கா போன்ற மற்ற நாடுகள்ல புத்த மதம் ஏன் பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மெச்சூரிட்டிக்கு அது பிடிச்சு போச்சு பட் நம்முடைய இந்திய வம்சாவளியில பாரத தேசத்துல பிறந்த ஞானிகளுடைய மெச்சூரிட்டிக்கு முன்னாடி புத்த எடுபடல ஏன் அப்படின்னா நம்முடைய இந்திய வம்சாவளியில வந்த ஞானிகள் அந்த பிரம்மத்தை என்னவா பாக்குறாங்க ஆகாசமா பாக்குறாங்க அறிவா பாக்குறாங்க அப்ப அந்த அறிவு பொருள் எப்படிப்பா சூன்யமா இருக்க முடியும் அது எல்லாவற்றையும் அறிகின்ற அறிவு அத போய் சூன்யம் ஒன்று மற்ற பூஜ்யம் அப்படின்னு நீ சொல்றியா எந்த கணக்கு நீ சொல்றன்னு கேக்குது அதுக்கு இவங்க வந்து அது ஒன்று மற்ற சூன்யம் அப்படிங்கிற பதில சொன்னதுனால நம்மளுடைய சனாதன தர்மம் ஏத்துக்காம அது தூய அறிவு அது வந்து தூய ஆகாசம் அந்த ஆகாசத்தை வந்து நீ சொல்ற மாதிரி சூன்யம் நம்ம ஏத்துக்குவோம் ஆனா அது பூஜ்யம்ங்கிற முறையில எடுத்துக்குவோம் அவ்வளவுதான் சூன்யம் அப்படின்னா பூஜ்ஜியம்ங்கிற முறையில எடுத்துக்குவோம் ஆனா ஒன்று மற்றதுன்னு சொல்லி நம்ம ஏத்துக்க மாட்டோம் ஏன்னா அது பூஜ்யத்துக்குள்ள இந்த ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அறிவு என்பதாக சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது அப்ப இந்த பூஜ்யத்துக்குள்ள ராஜ்யம் அப்படிங்கிற டாபிக்ல நான் இதே ஆத்மபோதத்துல பேசி இருக்கிறேன் அது பழைய ஆடியோ எல்லாம் கேட்டீங்கன்னா புரியும் அதனால பழைய கிளாஸ் எல்லாம் கேளுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து ரைஸ் ஆகும் நம்ம எங்க இடத்துல சிக்கிட்டு இருப்போம் எங்க புரியாம இருக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் வந்து ஓப்பனா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு எதுவுமே ஒளிவுமறை எல்லாம் பேசுறோம் ஏன்னா இங்க அவங்கவுங்க இதை அனுபவமாக்கணும் அப்படிங்கறத என்னுடைய நோக்கமே தவிர இங்க வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா இருப்பது நான் மட்டும்தாங்கிறது நமக்கு தெரிஞ்சதுனால இந்த பாடம் போயிட்டு இருக்குது இங்க எனக்கு வேறாக எதுவும் இல்லை எல்லாமே வேறு வேறு எண்ணங்கள் தான் எண்ணங்களுடைய தொகுப்பு தான் இங்க மனமா மாறி விரிஞ்சி விளையாடிட்டு இருக்கு அந்த எண்ணங்கள் நீங்கும் போது இங்க என்னுடைய உண்மைத்தன்மை எனக்கு தெரிய வந்துடும் அவ்வளவுதான் விஷயம் அது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்ப நீங்க இருக்கீங்க உங்களுக்கு மனசு இருக்கு உங்க மனசுல பல எண்ணங்கள் இருக்கு அந்த எண்ணங்கள்ல இப்போ ஒவ்வொரு எண்ணம் உங்களுக்கு வருது நீங்க லட்டு சாப்பிடணும் ஒரு எண்ணம் வருது அதை சாப்பிட்டுட்டீங்க அது முடிஞ்சு போச்சு நாளைக்கு ஒரு துணி எடுக்கணும்னு ஆசை வருது போய் துணி எடுத்துட்டீங்க அது முடிஞ்சு போச்சு நாளனைக்கு போய் ஒரு செல்போன் வாங்கணும் ஆசை வருது செல்போன் வாங்கிட்டீங்க முடிஞ்சு போச்சு அப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உதயமாகி அதை அனுபவிக்கப்பட்டு அதை முடிக்கிறீங்கல்ல அப்ப அந்த எண்ணம் உற்பத்தி ஆகிறது உங்ககிட்ட ஏதா அதை அடைய வேண்டும ஆர்வம் உண்டாவது உங்ககிட்ட ஏதா அதை காப்பதும் நீங்க படைப்பதும் நீங்கதான் காப்பதும் நீங்க அதை முடிச்சு கட்டுறதும் நீங்க அனுபவிச்சுட்டேன் போதும்ங்கிற மாதிரி அதை அனுபவித்து முடிப்பவரும் நீங்க அதை அனுபவித்து முடித்து விட்டு அப்ப இங்க மூன்று விஷயங்களோட படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் ஈஸ்வரர் தன்மைக்குள்ள உங்க மனசுதான் செய்து அப்ப இங்க மனசுதான் ஈஸ்வர அதுதான் காஸ்மிக் மைண்ட் அப்ப இங்க இது வந்து மனசுதான் படைச்சு மனசுதான் அனுபவிச்சு மனசுதான் அதை அழிக்குதுங்கும்போது இங்க மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது ஏன்னா அது இன்று இருக்கும் நாளைக்கு இருக்காது அந்த பொருள் அது நிரந்தரம் அல்ல அது மனம் விரும்புவதுனால வந்து போகின்ற ஒரு தோற்ற பிம்பம் அது எப்படி தோற்ற பிம்பம் இப்ப லட்டு மனசு ஆசைப்பட்டது ஆனா லட்டு நேர்ல வரவே இல்லை மனசுல கற்பனையா தான் லட்டு இருந்தது அப்புறம் அந்த லட்டு உண்மையா தயாரிக்கப்படும் கண்ணுல நேர்ல வந்துச்சு அந்த லட்டு அப்புறம் அந்த லட்டு சாப்பிட்ட பிறகு திருப்பி அந்த லட்டு காணாம போயிடுச்சு அப்ப எங்க போச்சு மீண்டும் அதனுடைய சோர்ஸுக்கே போச்சா இல்லையா லட்டு எப்படி ஒன்றுமில்லாமல் உங்களுக்குள்ள எண்ணமாக உதயமாச்சோ மீண்டும் அது ஒன்றுமில்லாம உங்ககிட்டயே தான் போய் கரைஞ்சு போச்சு அப்ப அந்த பேசிக் நாலேஜ் நமக்கு தெரியணும்னு சொல்ல வரேன் அதுதான் புரிதல் அதுதான் கெப்பாசிட்டி அதாவது நம்ம பாடம் படிச்சு புரிஞ்சுக்கிற தகுதி அப்ப அந்த அடிப்படை புரிதல் நமக்கு வர வரவே ஓ எல்லாமே மூலத்துக்கு திரும்புது வந்ததுக்கே திரும்புது அப்ப இங்க வந்ததுக்கே திரும்புதுன்னா ஒவ்வொன்னுக்கு ஒரு மூலம் இருக்கணும் அப்ப மண்ணுல வந்து செய்யப்பட்ட சட்டி பானையெல்லாம் மண்ணுக்கே திரும்பும் வளையல் கம்மல் அஹ் ஆரம் அப்படி என்னென்ன தங்கத்துல செய்யறோமோ அது போல தங்கத்துக்கு தான் திரும்பும் ஏனா அது பூரா அழிச்சோம்னா தங்கமா தான் மாறும் வளையல இருக்கிற வரைக்கும் அது வளையல்னு பேரு அப்பதான் அது ஒரு உருவம் ஒரு நாமமும் ஒரு ரூபமும் அதுக்கு இருக்கு அது கழுத்துல சைனா தொங்கிட்டு இருக்க வரைக்கும் அதுக்கு ஒரு நாமமும் ஒரு ரூபமும் இருக்கு அதை உருக்கிட்டீங்கன்னா அது தங்கம் அவ்வளவுதான் அது மூலத்துக்கு திரும்பிவிடும் அது மாதிரி நான் யாருன்னு உங்களுக்குள்ள நீங்க ஒரு விசாரணை பண்ணீங்கன்னா உங்களுடைய மூலம் உங்களுக்கு தெரியும் சொல்லுது சாஸ்திரம் அந்த மூலத்தை புடிங்கன்னு சொல்லுது அது எத்தனை பேருக்கு புரியுது புரியவே மாட்டேங்குது அப்போ அதை புரிய வைக்கிறதுனா எவ்வளவு பாடுபடுறோம் எப்படியாவது புரிஞ்சுக்கீங்க இந்த மாதிரிதான் விஷயம் இதை உள்ள போய் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ரைஸ் ஆயிடும் அப்போ இதுலதான் நான் தவறா புரிஞ்சுட்டு இருந்தேன் இப்போ எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் இதுல தான் விடுபடுறேன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு அதுல இருந்து அந்த விடுபடுதல் தான் இங்க விவேகம் ஏன்னா அறியாமை நீங்கும் போது அந்த அறிவாக நீங்க பிரகாசிக்க போறீங்க ஏன்னா இதெல்லாம் அறியாமையினால உங்களுக்கு அது மறைக்குது சூரியன் வந்து எப்பயுமே சுயம்பிரகாச ஒளி அதுல மேகம் போய் கருமேகம் மறைக்கிறதுனால ஒளி இல்லாம போயிடுதா தற்காலிகமாக ஒளி மறைக்கப்படுது ஆனா சூரியனுடைய சுயம்பிரகாசம் மறைக்கப்படுவதே கிடையாது அது மாதிரி இங்க நீங்க சுயம்பிரகாச அறிவு தான் ஆனா உங்களுக்கு எது மறைக்குது மனசு மறைக்குது இந்த கண்ட குப்பைகளை ஏத்தி வச்சுக்கிட்டு மனசு மறைக்குது அப்ப நீங்க அந்த குப்பைகளை நீக்கும்போது மனசு தூய்மையாயி உங்களுடைய சுயம்பிரகாச அறிவு பிரகாசிக்கிறது தெரியும் அந்த சுயம்பிரகாச அறிவு வேற ஒன்றும் இல்லை அந்த ஆகாசம் தான்ங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்ப மீண்டும் மீண்டும் சொல்றேன் அப்போ எவைக்குமே முதல் அம்சம் அந்த முக்கிய பிறப்பிடம் தெரியுமோ அந்த பொருட்கள் இருப்பது சத்து போலவும் அவைகளை அறிய முடியும் அல்லது அவைகளுக்கு அறிவு உண்டு என்பது அவை ஆனந்தம் தருகிறது என்பது போலவும் காணப்படுவது அவைகளுடன் பிரம்மம் சேர்வதால் அப்படி பிரம்மத்தின் சேர்க்கை இருப்பதால் மட்டுமே அவை உணரப்படுகின்றன என்பதை புரிந்து வேண்டும் என்று சொல்றாங்க அப்போ எங்க கண்ணாடியில் ஒரு பிம்பம் பிரதிபிம்பிக்கிறதுனா அதுக்கு நான் இருக்கணும் நான் இருந்தால் தான் என்னுடைய உருவம் பிரதிபிம்பிக்கும் அது மாதிரி மனம் பிரகாசிக்க வேண்டும்னா அதுக்கு அறிவு இருக்கணும் அவ்வளவுதான் ஆனா அறிவே வந்து அந்த கண்ணாடிக்குள்ள பூந்துக்கிறது இல்லை இப்ப நானே போய் கண்ணாடிக்குள்ள பூந்துக்கிறது இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குதுங்கிறது முதல்ல விட்டுருங்க ஏன்னா இங்க வந்து நான் கண்ணாடியில் ஒரு உருவத்தை பார்க்கறேன் என்னுடைய உருவமே கண்ணாடியில் இருக்கு நான் கண்ணாடிக்குள்ள போய் பூந்துக்கிட்டேனா கண்ணாடியில நான் தெரிகிறேன் ஆனால் கண்ணாடியில் இருக்கிற உருவம் உண்மை இல்லை அது பிரதிபிம்பம் அது மாதிரி இங்க உலகம் என்று ஒன்று தெரிகிறது அது ஆத்மாவின் பிரதிபிம்பம் ஆனா ஆத்மா வந்து இதுக்குள்ள எல்லாம் பூந்துக்கவே கிடையாது இதுக்குள்ள வரவே வராது அப்புறம் வந்தாதானே அதுக்கு அறிவு உண்டாகுதா அறிவு இருக்கா இல்லையாங்கிறதான் அடுத்த ஆராய்ச்சி அப்ப ஏன் அது வந்து இந்த மாதிரி புரிஞ்சுக்கிற சக்தி வச்சிருக்குது அப்படின்னு கேட்டா அதனுடைய பிரகாசமே இப்படி இருக்குது அப்ப அதே ரியாலிட்டி எப்படி இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்க கண்ணாடியில் தெரிகிற உருவத்துக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குதுன்னா அதோட ரியல் ஆரஞ்சுக்கிறதுக்கு எப்படி வேல்யூ இருக்கும்னு நான் கேட்கறேன் ஏன்னா கண்ணாடியில ஒரு உருவத்தை பார்த்துட்டு அதுக்கு ஒப்பனை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரியல்ல பண்ணா அது கண்ணாடியில மாறம் மாறுதலுக்கு உட்படும் வெறும் கண்ணாடியில் போய் பவுடர் போடுவீங்களா கண்ணாடியில் இருக்கக்கூடிய பொம்மைக்கு உருவத்துக்கு போய் நீங்க பவுடர் போட்டா அது உங்களுடைய முகத்துல பவுடர் ஒட்டுமா ஒட்டாது அப்ப இங்க நம்ம ரியலா நம்முடைய பேஸ்ல பவுடர் போட்டா தான் கண்ணாடியில் இருக்கிற அந்த உருவத்துக்கு பவுடர் ஒட்டும் அது மாதிரி இங்க உண்மையிலேயே ஆத்மான் தான் அறிவா இருக்குது அதுதான் எல்லா அம்சமும் பொருந்தியதா இருக்கு அது வந்து அதை பிரதிபிம்பமா தெரிகிறதுனால அத்தனை அம்சங்கள் இருப்பதாக இது காட்டிக்கிட்டு இருக்குது மனசு இதுதான் சித் ஜட கிரந்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது மனம் வந்து ஏமாத்தி கொட்டிருக்கிற நிலை தன்னை அதுவாக புரிந்து கொண்டு நானே அது என்பதாக பாவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அறியாமை நிலை என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டி அதிலிருந்து சாதகன் விடுபட வேண்டும் அப்படி விடுபடுவது தான் மோட்சம் முக்தி அந்த அறியாமை நீங்குவதுதான் இங்க மோட்சம் முக்தி என்பதாக சுட்டி காட்டப்படுகிறது அப்படி இந்த ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தை நம்ம இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இதை நிறைவு செய்வோம் ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகத்துல நாளைக்கு இருந்து பார்க்கலாம் நன்றி ஓம் தக்ஸத்